இது பதிமூன்றாவது அந்தர் யோகம் பதிமூணாவது அத்தியாயத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் கஷேத்ரேத்ரஜ விபாக யோகம் இந்த உடலையும் உடலில் உறைபவனையும் பிரித்து அறியும் யோகம் பிரித்து அறியும் தலைப்பு கஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் இதில் அர்ஜுனன் ஒரு ஆறு வார்த்தைகளை சொல்லி ஒரு கேள்வி கேட்பதாக ஒரு ஸ்லோகம் இருக்குது அது நிறைய பதிப்புகளில் இல்லை அதற்கு அந்த ஆறு வார்த்தைகளுக்கு பதில் சொல்வதாகத்தான் இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது பிறகு ஞானத்திற்கான சாதனையை ஒரு முடிவுரையாக சுருக்கமாக சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லுகிறார் இந்த அத்தியாயத்தில் நாம் இதற்கு முன்பு பனிரெண்டு அத்தியாயங்கள் பார்த்திருக்கிறோம் பனிரெண்டு அத்தியாயங்களை பார்த்துருக்கிறோம் இந்த பகவத்கீதையை பதினெட்டு அத்தியாயங்கள் உள்ள கீதையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் முதல் ஆறு அத்தியாயம் இரண்டாவது ஆறு அத்தியாயம் மூன்றாவது ஆறு அத்தியாயம் சொல்லி மூணாக பிரிக்கிறோம் முதல் ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சி மனிதனுக்கு சுயமுயற்சி அவசியம் என்ற கருத்து அதிகமாக வலியுறுத்தப்பட்டது அந்த சுயமுயற்சியில் நாம் நிறைய காரியங்கள் செய்கின்றோம் அந்த காரியத்தை அந்த செயலை யோகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக கர்ம என்ற கருத்து அதிகமாக வலியுறுத்தப்பட்டது சுயமுயற்சி அந்த முயற்சியில் நாம் நிறைய செயல் செய்கிறோம் அந்த செயலை எதையும் மாற்ற வேண்டியதில்லை அதே செயலை எப்படி செய்யணும்னு ஒரு ஒரு விளக்கம் சொன்னார் அதுக்கு பேர் கர்மயோகம்னு பேர் பிறகு இதை செய்வது யார் நாம் ஜீவன் இந்த ஜீவனுடைய தத்துவத்தை சொன்னார் ஜீவ தத்துவம் சொல்லப்பட்டது முதல் ஆறு அத்தியாயங்களில் சுயமுயற்சி கர்மயோகம் ஜீவ தத்துவம் ஆத்ம அனாத்ம விவேகம் இந்த உடலை பற்றியும் உடலில் உறைகின்ற ஆத்மாவை பற்றியும் தெளிவாக விளக்கி சொன்னார் எல்லா அத்தியாயங்களிலும் எல்லா கருத்தும் வந்தாலும் முதல் ஆறு அத்தியாயங்களில் சுயமுயற்சி கர்மயோகம் ஜீவதத்துவம் இது மூன்றும் பிரதானமாக வந்தது இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டான் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் சுயமுயற்சி ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும் பத்தாது ஆண்டவனுடைய அனுகிரகமும் அவசியம் கட்டாயம் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய அனுகிரகத்தை பற்றிய கருத்து அதிகமாக வந்தது சரி கடவுளை பற்றிய கருத்து அதிகமாக வந்தால் கடவுள் கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும் அவர் மேலே பக்தி செலுத்தணும் கடவுள் மேலே வழிபாடு பண்ணணும் பக்தி செலுத்தணும் அதனால் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் பக்தி யோகம் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது அதற்கு இனியொரு பெயர் உபாசனா யோகம்னு சொல்லுவாங்க பக்தி யோகத்துக்கு இனியொரு பெயர் உபாசனா யோகம் கடவுளுடைய அனுகிரகம் அனுகிரகத்திற்கு பக்தி யோகம் சரி கடவுள்கிட்ட பக்தி பண்ணணும்னா கடவுளை பற்றி தெரிஞ்சால் தானே பக்தி பண்ண முடியும் ஏதோ மேலோட்டமாக தெரியும் கடவுள்னா யாருன்ன அதை பற்றி ஆழமாக தெரிந்தால் அதிகமாக பக்தி செலுத்தலாம் என்பதற்காக கடவுள் தத்துவம் ஈ்வர தத்துவம் விளக்கப்பட்டது இப்போ கடவுள் அனுகிரகம் கடவுள் மீது பக்தி கடவுளை பற்றிய தத்துவம் இப்படி மூன்று விஷயங்கள் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் மூன்றாவது ஆறு அத்தியாயத்தில் இனி நாம் பார்க்கப் போகின்ற ஆறு அத்தியாயங்களில் சுயமுயற்சியுடன் கடவுள் அனுகிரகத்துடன் நற்குணங்களை பெற வேண்டும் சத்குணங்கள் பெற வேண்டும் என்பதற்காக குணங்களை பற்றிய விஷயங்கள் அதிகமாக வந்தது வருகிறது பிறகு நாம் கர்மயோகம் பார்த்தோம் பக்தி யோகம் பார்த்தோம் இது இரண்டிலும் மனம் பக்குவமானவுடன் நற்குணங்களை பெற்று ஞான யோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தத்துவ விஷய ஆராய்ச்சி அதிகமாக இங்கு சொல்லப்படுகிறது ஞான யோகம் ஞானயோகத்தில் என்னத்தை அடையிறோம்னு சொன்னால் ஜீவ தத்துவம் பார்த்தோம் மனித உடல் உடல்னா என்ன உயிர்னா என்னெல்லாம் பார்த்தோம் ஆத்மானா என்னென்ட்டு கடவுள் தத்துவத்தை பார்த்தோம் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு சொல்லி இந்த இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பதை பற்றி இந்த மூன்று ஆறு அத்தியாயங்களில் வலியுறுத்தப்படுகிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஞானயோகம் சத்குணங்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த மூன்று கருத்துக்கள் இனி வரக்கூடிய ஆறு அத்தியாயங்களில் அதிகமாக வருகின்றது இந்த ஞான யோகம்னால் இப்போ அதிகமாக பார்க்க போகிறோம் இங்கே வரக்கூடியதில் குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஞானயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஞானயோகங்கிறது என்னென்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும் தத்துவத்தை புரிவதற்கு நேரடியான சாதனை ஞானயோகம் பிறகு கர்மயோகம் பக்தியோகம்லாம் என்னென்னா அது நேரடியான சாதனை அல்ல அதற்கு கீழ் மனதை பக்குவப்படுத்தி ஞான யோகத்திற்கு தயார்படுத்துவதற்கான சாதனை கர்மயோகம் பக்தியோகம் இந்த ஞான மூன்று சாதனைகள் இருக்குது அதுக்குள்ளேயே சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் சொல்லி சிரவணம்னா தத்துவங்களை கேட்கறது சரி இப்போ கர்மயோகத்தை பற்றி சொன்னீங்க பக்தி யோகத்தை பற்றி சொன்னீங்க அதுவும் கேட்குறது தானே கேட்டு தெரிஞ்சுக்கிறதானே அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் சிரவணந்தான் ஆனால் கர்மயோகம் பக்தி யோகம் நேரடியான ஞானத்தை தராது அதில் பக்குவத்தை பற்றி பெற்று இந்த ஞான யோகத்திற்குள் வந்து தத்துவத்தை பற்றி கேட்பது தான் ஞானயோக சாதனை அதுதான் சிரவணம் நான் யார் கடவுள் யா இந்த உலகம் என்ன என்ற அறிவை பெறுவது நம்மளுடைய உண்மை சொரூபத்தினுடைய அறிவை பெறுவது வரைக்கும் கேட்கக்கூடிய விஷயத்திற்கு சிரவணம்னு பேர் சரி கேட்டால் போதுமா அப்படின்னா கேட்ட பிறகு அதில் சந்தேகங்கள் வரும் ஏன்னா நாம் எத்தனையோ காலங்களாக என்னென்னமோ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு உலக பொருள்கள்லாம் பார்த்துக்கிட்டு அது என்னமோ தத்துவம் என்ன சொல்லுது நீ அழியாதவன் மாறாதவன்லாம் சொல்லுது இந்த உலகம் அனித்தியம்லாம் சொல்லுது சந்தேகம் நிறையா வரும் அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக செய்கின்ற சாதனைக்கு பேர் மனநம்னு பேர் அது குருவோடையும் நம்முடைய அனுபவங்களையும் வைத்து சக சிஷியர்களோடு சேர்ந்து அந்த சந்தேகங்களெல்லாம் நீக்குவோம் பிறகு விபரீத பாவனை என்ன அறிவு வந்தாலும் சரி இந்த உடம்பு தான் ஆத்மா உடம்பு தான் நான் மனசுதான் நான்னு பல கோடி ஜென்மங்கள் இருந்ததுனால அந்த புத்தி நம்மளை விட்டு போகாது அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் விபரீத பாவனைன்னு பேர் இந்த பாவனையை நீக்குவதற்கு நிதித்தியாசனம்னு ஒரு சாதனை இருக்குது உட்காந்து நாம் படித்த விஷயங்கள்லாம் சிந்தித்து சிந்தித்து தியானம் பண்ணி அதை நம்மையை மாக்குவது நிதித்தியாசனம் இது ஞான யோகத்தில் வர்ற சாதனை உணவு தயார் பண்ணணும் என்ன பண்ணணும் உணவு சாப்பாடு தயார் பண்ணணும்னா போய் காய்கறி வாங்கணும் கடைக்கு போகணும் எல்லாம் வாங்கணும் பிறகு என்ன பண்ணணும் அதை சுத்தப்படுத்தணும் பிறகு எல்லாம் க நறுக்கி கருக்கி எல்லாம் வந் பண்ணி சமையலில் போட்டு வேக வச்சு பிறகு தட்டெல்லாம் சுத்தப்படுத்தி இந்த சாப்பிட உட்கார பாருங்கள் அது வரைக்கும் பண்ணுற வேலை கர்மயோகம் பக்தி யோகம் பசி இருக்குது பசி உடனே அடங்குமா அதுக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு முதல்ல சமையல் பண்ணணும் அதுக்காக நாம் செய்கிற செயலை கர்மயோகமாக செய்து பக்தி யோகத்தின் மூலமாக தயார்படுத்தி வச்சுருக்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பசி இருக்குது சாப்பிட்றோம் பாருங்க சாப்பிட்றது என்னது ஞான யோகம் சாப்பாடை போடுறது யார் வீட்டுக்காரமாக போடுவாங்க அவங்க தான் குருன்னு வச்சுக்கோங்க அங்கே குரு வந்து சாப்பாடை போடுறார் தயாரான சாப்பாடை தயார்படுத்தி வச்ச சாப்பாடை நாமளும் பசியோடு இருக்கணும் ஞான பசியோடு இருக்கணும் பசி இல்லாட்டி சாப்பிட முடியுமா பசியிருந்தாலும் சாப்பிட முடியும் இதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கணும் சாப்பாடுன்னு தயாராக இருக்கணும் போடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை நம்மளாக போட்டு கூட சாப்பிட்லாம் போட்டு சா ஒருத்தர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ இதற்கு போட்டு சாப்பிட்றதற்கு பார்த்தீங்களா இது ஞான யோகம் என்னாச்சு இந்த அறிவு பசி நீங்கிருச்சு விஷயம் புரிஞ்சாச்சு உள்ளே போயாச்சு பசி நீங்கிருச்சு பசி நீங்கன்னா போதுமா உள்ளே போய் ஜீரணம் ஆகணும் ஜீரணமாகணுமா இல்லையா சாப்பிட்டோன்னு படுத்தா ஜீரணம் ஆகாதுன்னு கொஞ்சம் நடங்க உட்காருங்க கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அது மனநம் சந்தேகங்களாக நீக்கிறது பார்த்திங்களா அது உள்ளே ஜீரணமாகிறது ஜீரணமானால் போதுமா அது என்ன பண்ண உடம்பில் ரத்தத்தின் மூலமாக உடம்பு பூரம் பரவி அந்த எல்லா சத்துக்களும் உடம்பு மயம் ஆகிரும் அது நிதித்யாசனம் அது மாதிரி கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் ஞானயோகம் என்பது பசி நீங்கும் பிறகு அது ஜீரணமாகி நம்மயமாக ஆக வேண்டியது ஞானயோகத்தில் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற சாதனம் இந்த ஞானயோகத்தை பற்றி அதிகமாக இந்த வரக்கூடிய அத்தியாயங்களில் விளக்கப்படுகிறது இந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும் பிறகு பண்புகள் நற்பண்புகள் அது நிறையா சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் இருபது குணங்கள் சொல்கிறார் பதினாலாவது அத்தியாயத்தில் முக்குணங்கள்னு சொல்கிறார் பதினாறாவது அத்தியாயத்தில் தெய்வ சூரி சம்பத்ன்னு சொல்லி குணங்கள்லாம் சொல்கிறார் இந்த பண்புகள் அதிகமாக வருகிறது பிறகு இரண்டையும் ஜீவனையும் இறைவனையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய தத்துவங்களும் இதில் வருகின்றன பன்னெண்டாவது அத்தியாயத்தில் ஞானியின் லட்சணம் சொல்லும்போது சொன்னார் பதினாலு நற்குணங்கள் அவன் அவனுக்கு வந்து இயல்பாக வந்துடுமா சுபாவமாக வந்துடும் சொன்னார் பத்து கெட்ட குணங்கள் சென்று சொன்னார் அதுக்கெல்லாம் என்ன சாதனை செய்யணுங்கிறது இந்த அத்தியாயத்தில் இருபது குணங்களாக சொல்லி பார்க்குறாரு ஒரு கடவுளை பற்றியும் ஜீவனை பற்றியும் ஐக்கியப்படுத்துகிறார் ஜீவன் வேறு கடவுள் வேறு மேலோட்டமாக பார்த்தா ஆனால் விசாரம் செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஆழ்ந்த அறிவில் பார்த்தோம்னு சொன்னால் கடவுள் வேறு அல்ல அவருக்கு ஆதாரமான தத்துவமும் நம்மளுக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்றாக இருக்கிறது என்பது புரியும் கர்ம யோகத்தை பார்த்தோம் உபாசன யோகத்தை பார்த்துட்டோம் பக்தி யோகத்தை இப்போ ஞான யோகத்தை பார்க்க போகிறோம் சுய முயற்சியை பார்த்துட்டோம் கடவுள் அனுகிரகத்தை பார்த்துட்டோம் நற்பண்புகளை பற்றி இப்போ ஆர சுய முயற்சியை பார்த்து கடவுள் அனுகிரகத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நற்பண்புகளை பற்றி ஆராய இருக்கிறோம் ஜீவ தத்துவத்தை பார்த்துவிட்டோம் கடவுள் தத்துவத்தை பார்த்துவிட்டோம் இனி ஜீவனுக்கும் கடவுளுக்கு உள்ள ஐக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆறு அத்தியாயங்களில் இது தான் பார்க்க போகிற இந்த ஆறு அத்தியாயங்களில் உள்ள கருத்து அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பதாக இந்த அத்தியாயத்தில் வருகிறது அது இந்த புஸ்தகத்தில் இல்லை அதை சுலோக கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஆறு வார்த்தைக்கு பகவான் விளக்கம் சொல்கிறாரு அதனால் அது ஒரு கேள்வி மாதிரி ஒரு சுலோகமாக அமைச்சிருக்காங்க அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா கேத்திரம் கேத்திரஜன் ஞானம் ேயயம் பிரகிரு புருஷன் இப்படி ஒரு ஆறு வார்த்த சொல்கிறார் ஆறு வார்த்தைகளை சொல்லி அதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்குறான் அர்ஜுனன் இதில் பிரகிருதிங்கிறதும் கேத்திரங்கிறதும் சட தத்துவம் புருஷன் கேத்திரஜன் ஞேயங்கிறது உணர்வு தத்துவம் ஞானங்கிற தலைப்பில் ஞானத்திற்கு ஞானத்தை பெறுவதற்கு தேவையான பண்புகளைவே ஞானம்னு சொல்லி சொல்கிறாரு நாம் விளக்கம் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன கேத்திரம் கேத்ரக்கியன் முதல்ல அதுக்கு விளக்கம் பார்ப்போம் கேத்திரம்னா என்ன கேத்ரக்கியன்னு என்னன்னு கேட்குறோம் பொதுவாக கஷேத்திரம்னா இடம்னு அர்த்தம் புண்ணியக்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க கேட்டிருக்கோமா இல்லைங்களா க்ஷேத்திரம்னா ஒரு இடம் குருக்ஷேத்திரம் சொல்கிறோம் தர்ம கஷேத்திரம் சொல்கிறோம் மகாபாரதத்தில் வருது கஷேத்திரம்னா ஒரு இடம் பொதுவாக நாம் ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா இப்போ இந்த அந்த நடத்தணும் முதல்ல அதுக்கு எங்கே நடக்குது கேட்க அடுத்த கேள்வி எங்கே நடக்குதுன்னு கேட்போம் பிறகு எப்போ நடக்குதுன்னு கேட்போம் அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் ஒரு கலெக்டர் ஒரு பணியை செய்யணும்னா அதுக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வேணும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு காரியத்தை செய்கிறதற்கு ஒரு இடம் வேணும் இல்லறம் இருக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம் மனைவி மக்கள் குழந்தைகளை வாழணும் அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேர் க்ஷேத்திரம் பொதுவாக கஷேத்திரம்னு பேர் கீதை உபன்யாசம் பண்ணுறதுக்கு அங்கே குருக்ஷேத்திரத்தில் பண்ணார் அவர் அதுவும் க் பேரே குருக்ஷேத்திரம்னு பேர் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம்னு குருக்ஷேத்திரம் இதுவும் க்ஷேத்திரம்தான் இங்கே உபன்யாசம் நடக்குது டாக்டர் வைத்தியம் செய்யறதுக்கும் ஒரு இடம் வேணும் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு இடம் வேணும் எது செஞ்சாலும் விவேகானந்தர்கிட்ட ஒரு சிஷியர் வந்து என்ன கேட்டார்னா ஒரு டாக்டர் டாக்டருக்கு படிச்சுட்டு சேவை செய்யணுனுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டார் சேவை செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டார் விவேகானந்தர் சொன்னார் நீ சேவை செய்யணும்னு வந்துட்டில் உனக்குதுக்கு இடம் வீடு வீடாக போய் நீ வைத்தியம் பண்ணினார் பிறகு அவர் என்ன பண்ணார் வீடு வீடாக வைத்தியம் பண்ண உடனே அவர் செயலை பாராட்டி அவருக்கு இடம் மக்களாக பார்த்து அமைச்சு கொடுத்தாங்க காசியில் இன்னைக்கு காசியில் ராமகிருஷ்ணன் மட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் அங்கே இல்லாத கருவிகளே கிடையாது தான் பெரிய ஜிஹெச்சில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது புதுசாக அவர் கண்டுபிடிப்பு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுமா அது யார் ஆரம்பித்ததுன்னா விவேகானந்தருடைய சிஷ்யர்களுக்காக மக்களாக கட்டி கொடுத்த இடம் ஒரு இடம் இருந்தால் அங்கேருந்து நல்லா காரியம் பண்ணுறோம் இதுக்கு பேர் க்ஷேத்ரம்னு பேர் இங்கே கஷேத்திரம்னா என்னென்னா இந்த உடம்பை கஷேத்திரங்கிறார் நம்மளுடைய உடம்பு இருக்கே இதை ஏற்கனவே செய்த பாப புண்ணியத்தை கழிக்கவும் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு புதுசாக பாவம் புண்ணியம் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் காரியம் பண்ணுறதுக்கு இடம் வேணும் அது ரெண்டுக்கும் இந்த உடம்பாக ஏற்கனவே செய்த பாப புண்ணியத்தை கழிக்கவும் புதிதாக பாப புண்ணியத்தை சேர்க்கவும் ஓர் இடம் வேண்டும் அந்த இடம்தான் இந்த உடம்புங்கிறார் ஒரு நில இருந்துச்சுன்னா அது நல்ல விதையும் விதைக்கலாம் கெட்ட விதையும் விதைக்கலாம் விஷச்செடியெல்லாம் விதைக்கிறாங்க அந்த போதை விஷயத்துலூட விதைக்கிறாங்க விதச்சா என்ன வரும் நல்ல வித விதைச்சா நல்ல பலன் கெட்ட வித விதச்சா கெட்ட பலன் அது மாதிரி இந்த உடம்புங்கிற நிலத்தில் நல்ல செயலை செஞ்சால் புண்ணியம் கெட்ட செயலை செஞ்சால் பாபங்கிற பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த உடம்பில் தான் மனித உடம்பில் மட்டும்தான் புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்க முடியும் மற்ற உடம்பில் பாவ புண்ணியத்தை கழிக்க முடியும் சேர்க்க முடியாது இந்த மனித சரீரத்தில் ஒன்றில் தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் தேவர்கள் கூட புண்ணியத்தை சேர்க்க முடியாது புண்ணியத்தை கழிக்க முடியும் மற்ற ஜீவராசிகள் பாவத்தை கழிக்க முடியும் பாவத்தை சேர்க்கவும் முடியாது புண்ணியத்தை சேர்க்கவும் முடியாது இந்த மனித உடல் இந்த க்ஷேத்திரமாகிய மனித உடலில் மட்டுமே புண்ணியத்தையும் சேர்க்க முடியும் பாவத்தையும் சேர்க்க முடியும் புண்ணியத்தையும் கழிக்க முடியும் பாவத்தையும் கழிக்க முடியும் இது ஒரு அதனால தான் அரிது அரிது மயனடராய் பிரத்தல் அரிதுங்கிறாங்க சரி இந்த மனுஷ உடல் எங்கேருந்து வந்துச்சு இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு முதல்ல அப்பா அம்மா சாப்பிட்ட உணவு அவங்க உணவுலேருந்து இந்த சரீரை வந்துச்சு பிறகு இந்த உடம்பு வளரதெல்லாம் இதில் உணவில் தான் பஞ்சபூதத்திலிருந்து தான் இந்த உடம்பு வந்திருக்கு இல்லையா இல்லையா தெரியுது தெரிஞ்சது தானே இதுக்கெல்லாம் நிறைய நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பஞ்சபூதத்திலேருந்து தான் இந்த உடம்பே வந்திருக்கு அப்போ இந்த உடம்பு க்ஷேத்திரம்னா இந்த வெளியே இருக்க பஞ்சபூதம் அதுவும் க்ஷேத்திரம்தான் இந்த இடத்துல பிரகிருதின்னு ஒரு வார்த்தையை சொல்வார் அடுத்ததுக்கு விளக்க சொல்லும் பொழுது இதுக்கு பேர் க்ஷேத்திரம் இது எங்கேருந்து வந்துச்சு பஞ்சபூதத்துலேருந்து வந்துச்சு அப்போ பஞ்சபூதத்தால் வந்தது பஞ்சபூதத்துல இருக்குது கடைசி என்ன பஞ்சபூதம் மாறி போயிரும் இது கஷேரம் வந்துச்சோ அதுவும் கேத்திரம் என்ன மனசும் அதுவும் பஞ்சபூதத்தில் வந்துச்சு நாம பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல மட்டும் அனுபவிக்கல மனசுனாலையும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் துக்கத்தை அனுபவிக்கிறது அதுல தான் அதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த மனசுல நல்ல விஷயங்களை போட்டோம்னா புண்ணியம் கிடைக்கும் கெட்ட விஷயத்தை போட்டால் பாவம் கிடைக்கும் நல்ல விதையை போட்டால் நல்லது வளர்கிறது மாதிரி அதனால் இந்த அந்த மனசு எதுலேருந்து வந்துச்சு அதுவும் பஞ்சபூதத்தில் வந்திருக்கு இதெல்லாம் சாஸ்திரம் வேதாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதத்திலும் கண்ணுக்கு தெரியாத மனசு உருவாகிடுச்சின்னு படிச்சிருக்கோம் அப்போ பஞ்சபூதத்தால் உருவான இந்த மனமும் இந்த உடலும் இந்த உள்ளமும் உடலும் க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தின் தன்மை என்ன இது எப்பயுமே தோன்றும் இருக்கும் அழிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை இருக்கு இதுக்கு உணர்வு வந்திருக்கு உயிர் போச்சுன்னா என்ன ஜடம்தான் இது வெறும் ஜடம் முதல்ல இல்லை உடம்பே இல்லை பிற வந்துச்சு வளருது மாறுது தேயுது அழியுது இது தன்மை இந்த உலகம் அப்படித்தான் முதல்ல தோன்றலை சொல்கிறாங்க இந்த உலகம் எப்போ தோன்றுச்சு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க சூரியன் தோன்றிச்சுன்னு சொல்கிறோம் இருக்குது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகணும்னு சொல்கிறான் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்கிறோம் அப்படி பார்க்குறோம் உலகத்தில் படிச்சிருக்கோம் பிறகு இந்த உடலுக்கு இனி ஒரு தன்மை சொல்கிறாரு திருஷ்யம் பார்க்கப்படுவது அறியப்படுவது இந்த உலகத்தில் இப்போ நான் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறேன் இது என்ன வாட்சு நான் பார்க்கப்படுகிற பொருள் இது இது பார்க்கப்படுகிற பொருள் டேபிள் எல்லாம் இந்த லைட்டு பார்க்குறேன் ஃபேனை பார்க்குறேன் எல்லாம் பார்க்கப்படுவதாக இருக்கிறது நான் அறிகிறேன் இவையெல்லாம் நான் அறிகிறேன் அது மாதிரி இதெல்லாம் வெளியே அறிகிறேன்ல உடம்பையும் நான் அறிகிறேன் உடம்பை பார்க்குறோமா இல்லையா உடம்பு என்ன செய்யும் தெரியுதா தெரியலையா நான் அஞ்சு வயசில் முட்டும் சின்ன பையனாக இருந்தேன் பிறகு கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்தேன் தெரியுது நம்மளுக்கு எல்லாம் இந்த உடம்பு எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு வந்திருக்கு நம்மளுக்கே தெரியுது பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்படி பார்க்கப்படும் பொருள் அதுக்கு நம்ம சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள் அப்போ உலகத்தை பார்க்குறோம் வெளிப்பொருளை பார்க்கறது மாதிரி இந்த உடலையும் பார்க்குறேன் இந்த பொருளை பார்த்தா இந்த பொருள் நான் கிடையாது இதெல்லாம் நான் பார்க்க பொருள் நானாக இருக்கேன்னா இல்லை இப்போ நான் பார்க்குறேன் உடம்பு நானாக இருக்க முடியுமா வெளியை எப்படி பொருளை பார்க்குறோனோ அப்படி உடம்பையை நான் பார்க்குறேன் இப்போ தத்துவ விஷயம் பேசிக்கிட்டு கொஞ்சம் டல்லடிக்கும் என்ன ஏன்னா இந்த பதிமூணாவது அத்தியாயத்திலேருந்து கொஞ்சம் தத்துவ விஷயம் நிறைய வரும் உடலையும் நான் பார்க்கின்றேன் அறியப்படும் பொருளாக பார்க்கப்படும் பொருளாக இருப்பது எதெல்லாம் வெளியே பார்க்குறோன்னோ அது பார்க்கப்படும் பொருள் நான் அல்ல பார்ப்பவன் தனியாக இருக்கேன் அது மாதிரி இந்த உடலையும் பார்க்கின்றேன் என் உள்ளத்தையும் பார்க்கின்றேன் இன்றைக்கி மனசு டல்லாக இருக்குது தெரியுது எனக்கு இன்னைக்கு மனசோகமாக இருக்கு தெரியுது இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியுது மனம் எப்படி இருக்கின்றது என்பதையும் நான் பார்க்கின்றேன் என் புத்தி எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றேன் பார்க்கப்படுவது எல்லாம் கேத்திரம் அப்புறம் யார் கேத்திரஜன் யார் பார்க்கறது எவன் பார்க்கின்றானோ எவன் இவற்றை எல்லாம் அறிகின்றானோ அவனுக்கு பேர் கேத்ரஜன் அறிபவன் பார்ப்பவன் பார்க்கப்படுபவை ஜடம் இந்த உடல் உள்ளம் எல்லாமே ஜடந்தான் அதெல்லாம் தத்துவத்தை புரிஞ்சாத்தான் இந்த மனசு ஜடங்கிறது புரியும் அது வரைக்கும் கொஞ்சம் அதை பிதைக்கிதோடு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பார்க்கப்படுபவை அனைத்தும் மாறுபவை பார்ப்பவன் மாறாதவன் அவன் கேத்ரஜன் சொல்கிறார் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறாரு அக்ஞன்னா அறிபவன் அர்த்தம் இந்த கேத்திரத்தை அறிபவன் கேத்திரஜன் புரியுதா க்ஷேத்திரங்கிறது இந்த இடம் நம்மளுக்கு இந்த உடம்பு இடமா இருக்குது அதை யார் அறிகிறானோ அவனுக்கு பெயர் கேத்திரஜன் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது திருக் அறிபவனுக்கு பேர் திருக் அறியப்படுவதற்கு பேர் திருஷ்யம் இதெல்லாம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேதாந்தம் படிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் பயன்படும் அதுக்காக இந்த சேத்ரஜன் அறிபவன் திருக்கு யார்னா அது நான் தான் யாரும் கிடையாது நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறது சத்துவம் இருக்கே அந்த உணர்வு தத்துவம் அது உணர்வு சுரூபமானது அதுவே நான் வெளிப்பொருளை பார்ப்பது போல் இந்த உடலத்தையும் உள்ளத்தையும் பார்க்கின்றேன் அந்த பார்க்கின்ற தத்துவமாக இருப்பது கேத்திரஜன் இந்த சேத்ரஜன் எப்படிப்பட்டவன்னா அழியாதவன் மாறாதவன் எப்பொழுதும் இருப்பவன் இந்த சேத்திரஜன் மாறாததுக்கு ஒரே ஒரு உதாரணம் போதும் உள்ளே இருந்துக்கிட்டு மாறாமல் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி உதாரணம்னா அஞ்சு வயசு நாலு வயசில் நாம் உடம்பு எப்படி நமக்கு தெரியுமா தெரியாதா அதை பார்த்துருக்கோமா பார்க்கலையா பிறகு வளர்ந்துக்கிட்டே வந்து அதை இல்லையா பிறகு இப்போ இளம் வயசும் பார்த்துருக்கோம் வயசானது வரைக்கும் உடம்பு எப்படியெல்லாம் மாறியிருக்கு சின்ன வயசில் நம்முடைய மனசெல்லாம் இந்த கிரிக்கெட் விளையாடுறது குண்டு விளையாட்றதுலாம் ஆர்வமாக இருந்திருக்கு மனது இப்போ மனசு இடம் வயசில் வேறு பிறகு வேறு என் மனசு சின்ன வயசுலேருந்து எப்போ வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதையெல்லாம் பார்க்கணும்னா உள்ள ஒருத்த மாறாமல் இருக்கணுமா இல்லையா இருக்கணுமா இல்லையா இந்த அறையில் ஒருத்தர் இருக்கார் இங்கே ஒருத்தர் முழுசாக மாறாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாத்தேன் காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து நைட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இங்கே என்ன நடந்துச்சு யார் வந்தால் யார் போனால் ஒருத்தர் கேட்குறாரு அப்படி கேட்டதை அவர் சொல்லணும்னா அவர் என்ன செய்யணும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அவர் எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருந்தாத்தேன் இங்கே யார் வந்தால் யார் வரல எப்படி போனாங்க என்ன செஞ்சாங்களோ பார்த்து சொல்ல முடியும் அவர் மாறாமல் இருக்கணும் அவர் போகாமல் இருக்கணும் அப்படி இந்த உடம்புக்குள் கேத்திரஜனான அந்த தத்துவம் உணர்வு தத்துவம் மாறாமல் இருப்பதால் தான் இந்த உடம்பினுடைய மாற்றத்தையும் உள்ளத்தினுடைய மாற்றத்தையும் அறிந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது அது மாறாத தத்துவம் சேத்ரஜன் என்பவன் உடல் கொண்டாருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் ஒல்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் நோய் வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் காய்ச்சல் வந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தத்துவம் மாறாமல் இருக்கக்கூடிய தத்துவம் மகிழ்ச்சியாக இருக்குது துக்கமாக இருக்குது எனக்கு புத்தி சரியில்லைன்னு பார்க்குறேன் புத்தி நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் அந்த புத்தி மனம் அனைத்தையும் பார்ப்பவன் மாறாதவன் கேத்திரஜன் இந்த உடம்பையும் உள்ளத்தையும் தனியாக விலையிருந்தாலும் பார்க்க முடியாது அப்படி பார்க்கணும்னு என்ன செய்யணும் மரணம் அடையணும் இறந்த பிறகு பார்ப்போமா சொல்கிறாங்க இறந்த பிறகு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போமா தனியாக போய் இந்த உடம்பு எப்படி கிடக்குறதெல்லாம் தெரியுமா நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை அனுபவிக்கணும்னா நம்ம நம்மளை இறக்கணும் அப்படி பார்க்க முடியும் அதுக்கடையில் பார்க்க முடியாது அதனால் இந்த உடலையும் உடலை உணர்பவனையும் பிரித்து அறியும் யோகம் கேத்திர கஷேத்ரஜ விபாக யோகம் இதை ஏன் பிரித்து அறியணும் சொன்னால் ரெண்டும் கலந்து போயிருக்கு ரெண்டு கலந்துருக்கு இந்த உடலும் உணர்வும் பிரிக்க முடியாமல் கலந்துருக்கு அதனால தான் நம்ம தத்துவத்தெல்லாம் கேட்டு பிரித்து அறிய வேண்டியது இருக்கிறது ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த கலப்படம் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பருப்பில் கலப்படம்னா பருப்பு மாதிரி ஒரு கல்லடத்தை கலப்பணம் பண்ண முடியும் அப்படி தானே பண்ணுறாங்க ஒரே மாதிரி வஸ்துவை கலப்படம் பண்ணிடுவான் எதிர் எதிரான வஸ்தை கலப்படம் பண்ண முடியுமா முடியுமா இப்போ எண்ணெயில் தண்ணியை கலப்படம் பண்ண முடியுமா இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெயில் ஒரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி விற்க முடியுமா கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒருத்தர் சொன்னார் ஏதோ ஒரு ஆயில் இருக்கான் அது ஒரு சுமல் இருக்காது எந்த எண்ணெயில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாமா ஒரு எண்ணெய் இருக்கான் அதுக்கு வாடகைங்கிறது டேஸ்ட்ங்கிறது எதுவும் இருக்கா தான் எந்த எண்ணெயில் கலந்தாலும் அந்த எண்ணெய் மயமாயிருமா இப்படி எண்ணெய் எண்ணையும் கலக்கலாம் எண்ணெய் தண்ணியும் கலக்க முடியுமா இங்கே என்னன்னா எதிராக இருக்கு இது உணர்வு இது ஜடம் ரெண்டு கலந்து போயிடுச்சு அதனால பிரிக்க கஷ்டமா இருக்கு எதிரெதிரானது கலக்கிறது முடியாது ஆனால் முடிஞ்சு கலக்கிறது தெரிஞ்சு அப்படி இருந்துக்கிறதுனால அதை கலக்கணும் அதாவது பிரிக்கணும் சரி இது ஒன்றா பலவா இந்த உடம்பு பழசாக இருக்குது எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல இல்லையா எல்லா உடம்பும் தனித்தனி உடம்பு தான் என் மனசு வேற உங்கள் மனசு வேறு என் உடம்பு வேற உங்கள் உடம்பு வேறு சரி உள்ளே இருக்கானே கேத்திரஜன் அவன் ஒன்றா பலவான்னா நம்மளுக்கு பலவா தான் தெரியுது ஒன்றா தெரியலை நம்மளுக்கு பழசு தான் ஆனால் என்ன சொல்கிறாரு பகவான் கோடிக்கணக்கான உடல் இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக உள்ளே உணர்வு தத்துவமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு தத்துவம் க்ஷேத்ரஜன் இயக்கம் ஒன்றே ஒன்றுதான்ங்கிறார் இதுதான் நம்மளால் நம்பவே முடியாது இது அட்டை புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லணும் உண்மைதானே ஏற்றுக்கிற முடியுமா தத்துவம் படித்தவங்களுக்கே ஏற்றுக்கிற முடியாது இதை புரிஞ்சு அனுபவிக்க முடியாது படித்தாலும் அனுபவிக்க முடியாது ஏன்னா உங்கள் இந்த கேத்திரஜன் வெளிப்படுவது மனதில்தான் வெளிப்படுகிறது உங்கள் மனசு வேற என் மனசு வேற அதனால் அது தனித்தனியாகத்தையும் தெரியும் ஆனால் ஆதாரம் ஒரே ஒன்றுதான் அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து வெளிப்படுகிறது ஆகாஷம் எத்தனை ஆகாஷம் இருக்குது ஒரே ஆகாஷம் ஒரு இந்த கட்டடத்தை கட்டி அதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் இருந்து அதுக்கு பேர் அரைன்னு பேர் ரோம்னு சொல்கிறான் அந்த ஸ்பேஸ் இல்லாட்டி இது வரும் கட்டி வெறும் ஒரு மண் மேடு இருந்தேன்னு சொல்ல முடியும் உள்ள ஸ்பேஸ் இருந்தால் அதுக்கு பேர் ரூமு ஒரு டம்ளர் இருக்குது டம்ளரில் இருக்க ஸ்பேஸுக்கு அந்த ஸ்பேஸை வச்சு தான் டம்ளருங்கிறோம் அது இந்த ஷேப்பில் இருந்தால் அதுக்கு டம்ளர் ஆகாசத்தை ஒரு அப்படி ஒரு ஷேப் பண்ணி டம்ளர் இன்னொரு ஷேப்பில் இருந்தால் பானை உள்ள இடைவெளி இல்லைன்னா அதுக்கு பானைன்னு பேர் வருமா இது டம்ளர்னு பேர் வருமா இது ரூம்னு பேர் வருமா இடைவெளி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஒரே இடைவெளி தான் இருக்குது ஒரே ஸ்பேஸ் தான் இருக்குது ஆனால் பிரிக்கிறது எது இந்த பானை கோடிக்கணக்கான பானை இருந்தாலும் கோடிக்கணக்கான பானையாக தெரியுது ஆனால் உள்ளே இருக்க ஆகாசம் வெளியே இருக்க ஆகாசம் ஒரே ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுங்க பானைன்னு சொல்ல முடியாது ஒரு ரூமுன்னு சொல்ல முடியாது ஒரு கால்னு சொல்ல முடியாது புரியுதாது கஷ்டமாக இருக்கேன் அது மாதிரி பிற இந்த தத்துவமானது ஒன்றே ஒன்றுதான் பிறகு இந்த ஆகாசத்தை எப்படி கூறு போட முடியாதோ வெட்ட முடியாதோ பிளக்க முடியாதோ அது மாதிரி இந்த சேத்திரஜன் இந்த ஆத்மா இந்த உணர்வு தத்துவத்தையும் பிரிக்க முடியாது ஆகாசத்துக்கும் கேத்திரஜனுக்கும் ஒரு நிறைய ஒற்றுமை உண்டு ஆகாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது ஃபீல் பண்ண முடியும் அதாவது ஃபீல் பண்ணால் புரிஞ்சுக்கிற முடியும் ஆகாசத்துக்கு வர்ணம் இல்லை குணம் இல்லை கேத்திரக்யனுக்கு அதே மாதிரி தான் குணம் இல்லை வர்ணம் இல்லை இந்திரியங்களால் ஆகாசத்தை அறிய முடியாது அதுபோல் இந்த கேத்ரஜன் இந்திரியங்களே அறிவான் இந்திரியங்கள் அதை அறிய முடியாது இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுக்கு நூறு உதாரணம் பார்க்கலாம் சூரியன் இருக்கு சூரியன் எத்தனை சூரியன் ஒரே சூரியன் ஆயிரம் குடம் வச்சிருக்கோம் அதில் எத்தனை சூரியன் தெரியும் ஆயிரம் சூரியன் தெரியும் ஒரு குடத்தை தூக்கிக்கிட்டே சூரியன் மறைஞ்சி போயிருமா எங்கே இங்கேருந்து இங்கே வச்சாலும் அந்த சூரியன் தெரியும் அமெரிக்காவில் போய் வச்சாலும் அந்த சூரியன் தெரியும் பகல்ல சந்திரமண்டலத்தில் போய் வச்சாலும் அது வேறு சூரியனா செவ்வாகிரகத்தில் வச்சால் அது வேறு சூரியனா ஒரே சூரியன் இந்த தண்ணீரை எப்படி தெரியுதோ அப்படி ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷம சரீரம் மனதில் தெரிகின்றது பிரதிபலிக்கிறது அப்போ தான் ஒரு ஜீவனாக தெரிகிறான தனித்தனி ஜீவனாக தெரிகிறான் ஆனால் உண்மையில் இருப்பது ஒரே சூரியன் அந்த சூரியன்தான் இந்த சூரியனாக தெரிகிறது இந்த தண்ணியையும் காண்பிப்பது அதுதான் இந்த குடத்தையும் தெரிய வைக்கிறது அதுதான் அந்த சூரியன்லேன்னு வச்சுக்க இந்த குடமும் தெரியாது இந்த குடத்தில் இருக்க நீரும் தெரியாது இந்த குடத்தில் இருக்க சூரியனும் தெரியாது அது மாதிரி ஒரே ஆத்மா ஒரே கேத்திரஜன் பல உடல்களாக பல உயிர்களாக இருக்கக்கூடிய உடம்புக்குள் உறைந்து கொண்டு பலவாக தெரிகிறான் உண்மையில் உடல் பல மனங்கள் பல உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்ரக்யன் ஏகம் ஏகம் ஏவம் அத்விதீஎம் சொல்வான் அது ஒன்றாக இருக்கிறது இப்போ இங்கே இருக்கு மின்சாரம் ஒன்றா பலவா மின்சாரம் ஒரே மின்சாரம் இதில் வந்தவனு லைட்டு கிடைக்குது இதில் ஃபேனை சுத்த வைக்குது பிறகு அடுப்பில் போட்டால் கொதிச்சு சூடாக வருது ஃப்ரிட்ஜில் போயிட்டா பாருங்க ஆப்போசிட்டாக வேலை செய்யுது ஒன்று சூடு பண்ணுது ஒன்று குளிர்ச்சி நல்லவனோ கெட்டவனோ பாம்போ பூச்சியோ தேவர்களோ மனிதர்களோ நரகத்தில் இருக்கவனோ சொர்க்கத்தில் இருக்கிறவனோ எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆதாரமான தத்துவம் கஷேத்திரியன் ஏக்கம் ஒன்று அதனால தான் பகவான் சொல்கிறார் நானே இந்த அனைத்து க்ஷேத்திரத்திற்குள்ளும் இருக்கின்றேங்கிறார் அப்போ என்ன ஐக்கியப்படுத்திட்டார் நான் ஒருவனே அனைத்து உடல்களிலும் உரைகின்றேன்கிறார் ஒன்றாக்கிட்டாரா இல்லையா இது கொஞ்சம் புரியலாம் புரியாமல் இருக்கலாம் நிறையா கேட்க கேட்க புரிஞ்சுக்கிற முடியும் ஃபீல் பண்ண முடியாது ஆனால் அறிவில் உண்மை தான் அப்படித்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் பிறகு இப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நாம் என்ன பலன் கிடைக்கும்னா பொதுவாக துக்கத்திலருந்து விடுபட முடியும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஞானி ஒருத்தர் சொன்னார் என்னை ஒருத்தர் என்ன திட்டுனாலும் எனக்கு கவலையே வராதுனார் என்ன திட்டுனால நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு ஒருத்தர் என்னை திட்டார் ஜடம் மண்டு மக்கு என்னென்னமோ சொல்லி திட்டார் அப்படி திட்டினா உடம்பை திட்டு உடம்பை அப்படித்தான் உடம்பு சடர்ந்தேன் அது பஞ்சபூதாத்தாளானது அதை திட்டுனா திட்டிட்டு போகிறான் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிடுவேன் அது உண்மையே தானே திட்டம் இல்லாததே திட்டான் உண்மையிலே உடலுங்கிறது இல்லை அந்த இருக்குது இல்லாததே திட்டுறான் இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை திட்டுறான் அது உண்மைதான் அதனால் கவலைப்பட மாட்டேன்னாரான் சரி ஆத்மாவை திட்டேன்னா ஏன் ஆத்மாவும் அவை ஆத்மாவும் ஒன்று என்னை திட்டுறதும் போது என்ன நினைப்பேன் அவனே அவன் திட்டிக்கிறான்னு நினச்சிடுவேன்னார் என்னை ஒருத்தர் திட்டுனான்னா அவன் என்னையை திட்டலை அவனையே திட்டிக்கிறான் நினச்சிடுவேன் அதெல்லாம் எனக்கு அவளையே வராதுன்னார் எப்படி பாருங்கள் இது இந்த சேத்ரக் க்ஷேத்ரேத்திரக்கிய விவாக யோகத்தினுடைய பலன் ஏன் பலவாக தெரியுதுன்னா அதெல்லாம் ஒரு தோற்றம் கடவுள் ஒரே கடவுளாக பல கடவுளா கடவுள் எத்தனை கடவுள் இருக்கார் ஒரு கடவுள் அங்கே விநாயகர்ன்றோம் இங்கே தட்சிணாபுர்த்திங்கிறோம் ஸ்ரீரங்கத்துலையும் பெருமாள் தான் இருக்கார் திருப்பதுலேயும் பெருமாள் தான் இருக்கார் எனக்கு திருப்பதி போனால் தான் எனக்கு நிறைய சக்தி கிடைக்குது சிறீரங்கம் போனால் சக்தி கிடைக்கலை சொல்கிறோமா இல்லைங்களா அது எப்படி அப்போ இந்த ஒரே ஆத்மா எப்படி ஒரே கடவுள் பல ரூபத்தில் பல இடங்களில் நம்ம வழிபடுறோம் அது மாதிரி ஒரே ஜீ தத்துவமான அந்த கஷேத்திரன் பல உயிர்களில் பல ரூபத்தில் வெளிப்படுது ஒரு இடத்துல சக்தி கூட இருக்குது ஒரு இடத்துல சக்தி கம்மியாக இருக்குது அவ்வளோ தான் வித்தியாசம் ஒவ்வொரு உயிர்கிட்டையும் ஒவ்வொரு தன்மையில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இருப்பது ஒன்றுதான் ஒரே கடவுள் எப்படி பல இடங்கள் நான் வழிபடுறோம் அங்கே வெளிப்படக்கூடிய இடம் என்ன இங்கேயே கடவுள் இல்லையா இருக்கார் இங்கேயும் ஆத்மா இருக்குது இங்கேயும் சேத்ரக்யன் இருக்குது ஆனால் வெளிப்படுறேம்மா வெளிப்படலை இங்கே வெளிப்படுது ஹிருதயத்திலேருந்து வெளிப்படுறாருன்னு சொல்கிறார் அது மாதிரி கடவுள் எங்கும் இருந்தாலும் நான் எங்கே சாண்டித்தியத்தை பார்க்குறோம் திரு அரைக்குள்ளே பார்க்குறோம் கோயிலில் பார்க்குறோம் அது மாதிரி நீக்கமர நிறைந்துள்ள சேத்ரக்யன் என்ன பண்ணுறாரு ஒரு ஜீ கஷேத்திரமாகிய இந்த உடம்புக்குள் விசேஷமாக வெளிப்படுகிறார் எப்படி எங்கும் நிறைந்த கடவுள் கோயிலுக்குள்ளே வெளிப்படுகிறாரோ அது மாதிரி விசேஷமாக வெளிப்படுகிறார் இது க்ஷேத்திரம் கேத்திரஜனை பற்றிய தடைப்பு க்ஷேத்ரம் அறியப்படுவது கேத்திரஜன் அதை அறிபவன் கேத்திரம் சடம் கேத்ரஜன் உணர்வு சுரூபம் கேத்திரம் பலவாக இருப்பது அதை அறிகின்ற கேத்திரஜன் இயக்கம் ஒன்றாக இருப்பது இந்த கஷேத்ரம் இந்த உடல் மாறிக்கொண்டே இருப்பது கேத்திரஜன் மாறாதவன் இந்த சேத்ரம் அழிவது அது இருக்கக்கூடிய கேத்திரஜன் அழியாதவன் இந்த சேத்ரம் சகுணம் காட்சிக்கு தெரிவது கேத்ரஜன் நிற்குணம் காட்சிக்கு தெரியாதவன் இது இருப்பது போல் தெரிகிறது உண்மையில் இல்லை கேத்திரஜன் எப்பொழுதும் இருப்பது இதுதான் ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு கேத்திர கேத்ரக்ய விபாக யோகம் ரெண்டு வாரத்துக்கு அர்த்தம் பார்த்து புரியுதா கஷத்திரம்னா இந்த உடல் இந்த உடலை அறிபவன் கேத்திரஜன் இந்த சேத்திரம் எதற்கு வந்திருக்கு பாப புண்ணியத்தை சேர்க்க பாபபுண்ணியத்தை கழிக்க இந்த சேத்ரஜன் இதற்குள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மாறாமல் இருக்கின்றான் அது அழியாத தத்துவமாக இருக்கிறது அடுத்து ஞானம் அடுத்த வார்த்தை ஞானங்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஞானம்னா பொதுவாக அறிவுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவுக்கு ஞானம்னு தெரியுது இங்கே என்ன சொல்கிறாருனா ஞானம்னா ஞானத்தை அடைவதற்கு உள்ள சாதனை இருக்குது பார்த்தீங்களா அதைவே ஞானம்னு சொல்லிடுறார் ஞானத்திற்கு ஞானத்தை அடைவதற்குண்டான சாதனையவே ஞானம்ங்கிறார் இப்போ திண்டுக்கல்ல ஒரு ரோடு இருக்குது அது திண்டுக்கல்லில் இருக்கிற ரோடு திண்டுக்கல் ரோடு மதுரையில் போனீங்கன்னா மதுரையில் ஒரு திண்டுக்கல் ரோடு இருக்குது தெரியுமா அது திண்டுக்கல் இருக்கிற ரோடா ஆனால் அது என்ன ரோடு திண்டுக்கலுக்கு போகிற ரோடு ஆனால் அதையும் என்ன சொல்கிறான் அதையும் திண்டுக்கல் ரோடுன்னு சொல்கிறான் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் இருக்கிற ரோடு திண்டுக்கல் ரோடு ஆனால் திண்டுக்கலுக்கு போகிற ரோட்டையுமே திண்டுக்கல் ரோடுன்னு சொல்கிறான் அது மாதிரி ஞானம்ங்கிறது ஒரு அறிவு தத்துவத்தை தெரிகிற அறிவு அந்த அறிவை பெறுவதற்கு உண்டான சாதனைகளையும் ஞானம் என்ற வார்த்தையில் இங்கே சொல்கிறார் புரியுதா உலக வழக்கத்தில் எப்படி இருக்காத மாதிரி பகவானும் கையாளு நம்மளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரும் பேசுகிறார் நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோமோ அப்படி தான் அவரும் பேசுகிறார் ஞானம் அப்படிங்கிறார் இந்த ஞானம் இந்த ஞானம்ங்கிறது நம்மளுக்கு லட்சியம் இந்த அறிவை பெறுவது லட்சியம் அதற்கு நேரடியான சாதனை அப்போ பார்த்தோம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு பார்த்தோம் ஆனால் அதற்கு தயார்படுத்துகிற சாதனைகள் பண்புகள் அந்த பண்புகளையும் பகவான் இங்கு ஞானம் என்றே சொல்லுகின்றார் எல்லாத்தையும் இந்த சிரவண மனதித்தியாசனமும் ஞானத்துக்குண்டான சாதனை அது நேரடியான சாதனை அதற்கு முன்பு அதை தயார்படுத்துவதற்கு நிறைய பண்புகள் இருக்குது அதையும் ஞானம்னு சொல்கிறார் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இருபது சாதனைகளை இருபது பண்புகளை இங்கு பகவான் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் விளக்குகின்றார் இந்த உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படி வச்சாத்த நாம் இந்த சாதனைகளை ஞானத்தை அடைய முடியும் அப்படி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கு உண்டான சாதனைகள் இவைகள் இதை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்றால் நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் தீய பண்புகளை களைய வேண்டும் தெய்வீக சம்பத்தை வளர்க்க வேண்டும் ஆசூரி சம்பத்தை கலைய வேண்டும் வயலை வயலில் என்ன பண்ணுவோம் விதை விதைக்கிறோம் நல்லா நாற்று நடுறோம் பயிரெல்லாம் நல்லா வளர்க்குறோம் அது மட்டுமா வளருது கூட சேர்ந்து கலையெல்லாம் வருது என்னென்னமோ செடியெல்லாம் வருது பிற என்ன பண்ணுவோம் அதை நல்லா வளர்க்கணும் அப்பப்போ கலையெல்லாம் பிடிக்கி போட்டுருவோம் அது மாதிரி நற்பண்புகளை நாம் வளர்ப்போம் நிறைய பேர் நல்ல குணம் இருக்கும் அதோடு சேர்ந்து கெட்ட குணம் வரும் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் ஒருத்தருக்கு வந்து தானம் பண்ணுற குணம் நல்லா இருக்குது நிறையா இருக்குது புரியுதா தானம் பண்ணுற குணம் இருக்குது நல்ல குணமா கெட்ட குணமா நல்ல குணம் கூட என்ன கெட்ட குணம் வளர தெரியுமா நான் பெரிய தானம் தர்மபுத்திர இதே மாதிரி தானம் பண்ண முடியாது ஒரு கர்வமும் வரும் கர்மம் வர்றது இல்லையா நிறைய பேருக்கு வந்துடுது ஒருத்தர் நல்லா தவம் பண்ணுவார் நல்லா காட்டில் போய் தவம் பண்ணி இவ்வளோ ஜபம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருப்பார் இத்தனை லட்சம் தவம் பண்ணிக்க நிறைய சாமியாக இருக்கே இருக்கே பார்க்கறமில்ல நான் எவ்வளோ பெரிய தபஸ் என்ன எப்படி சொல்லிட்டு சபம் போட்டுவார் அப்போ தபஸுங்கிறது நல்ல குணம் கெட்ட குணம் அதில் கோபம் வந்துருச்சு அந்த ஆணவம் வந்துருச்சு இப்படி என்ன நல்ல குணத்தை வளர்த்தாலும் கெட்ட குணம் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு தெரியுங்களா ஒரு நல்லவனால் இன்னொரு நல்லவன்கிட்ட ஜீரணிக்க முடியாது தெரியுமா என்னை விட அவன் நல்லவனாக இருக்கும் பொறாம வந்துடும் இவன் நல்லவன் பொறாம நல்லதா கெட்டவனை பார்த்து சொன்னால் பரவாயில்ல நல்லவனுக்குள்ளே நல்லவன் பொறாமல் வரும் பாருங்கள் எப்படியெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு குணங்கள் வருது பாருங்கள் நல்ல குணத்துலேயே ஒரு கெட்ட குணம் சேர்ந்து வருது ரொம்ப நல்லவனாக இருப்பான் இன்னொருத்தையவரும் நல்ல சின்னவனாக தாங்க முடியாது அப்போ அந்த நற்பண்புகளோடு தீய பண்புகளும் சேர்ந்து வளருது சரி இந்த நற்பண்புகளை என்ன பண்ணுன்னு சொன்னால் மனசு தூய்மையாகும் மனதிற்கு மகிழ்வையும் நிறைவையும் எது கொடுக்கிறதோ அது நற்பண்புகள் மனதிற்கு நிறைவின்மையும் துக்கத்தையும் எது கொடுக்கிறதோ அது தீய பண்புகள் சரி மனசை ஏன் தூய்மைப்படுத்தணும் மனசை ஏன் தூய்மைப்படுத்துறது இல்லை ஒரு மனசை ஏன் தூய்மைப்படுத்த என்ன இது மூணையும் பார்த்துட்டுதான் உள்ள போன நிறைய விஷயங்கள் காமனாகவும் சொல்கிறேன் உள்ள விஷயத்தில் வர்றதையும் சொல்கிறேன் ஏன்னா சார்ந்த விஷயங்கள்ங்கிறதுனால மனதாக ஏன் தூய்மைப்படுத்தினோம்னா மனசு சுத்தம் இல்லாட்டி நம்மளால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது வீட்டில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து கிளாஸ் நடத்தணும் என்ன பண்ணுறோம் இங்கே குப்பை அங்கே குப்பை அங்கே ஏதோ நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா உட்காந்து கிளாஸ் கேட்க முடியுமா ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செய்யணும் இடம் சுத்தமாக இருக்கணும் ஒரு ஆஃபீஸாக இருந்து அங்கே சுத்தப்படுத்தினதை வேலை செய்ய முடியும் வீட்டிலையும் போய் காலில் போன உடனே நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் முதல்ல கூட்டி சுத்தம் பண்ணிடுவோம் ஊரில் இருந்து வந்தோம் என்ன பண்ணுறான் சுத்தம் பண்ணி தான் அது வேலையை ஆரம்பிப்பான் அப்போ ஒரு காரியம் நல்லா நடக்கிறோம்னா முதல்ல சுத்தமாக வைக்கணும் நாம் அதிகமாக எந்த இதில் வச்சு காரியம் செய்யணும் உடம்பை வச்சு கூட இல்லை மனசுனால்தான் என் காரியம் செய்கிறான் உடம்பு அழுக்காய் உடம்பு கசகசன்னிருந்தால் வேலை செய்ய முடியும் போய் குளிச்சிருவான் ஆனால் காரியம் பண்ண அதை சுத்தப்படுத்த நினைக்கிறதே இல்லை அப்போ ஃப்ரீயாக காரியம் செய்கிறதற்கு நாம் சுத்தப்படுத்தணும் மன நிறைவோடு வாழ்கிறதுக்கும் சுத்தப்படுத்தணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் சுத்தப்படுத்தணும் அழுக்கு செட்டு அழுக்கோடு இருந்தால் எப்படி கச கசு எரிச்சலாக இருக்கும் அது மாதிரி மனசில் அழுக்கு இருந்தால் உண்மையிலே ஃப்ரீனஸ் வராது நிறைய அழுக்கோடு இருக்காங்க அவங்களும் ஃப்ரீயாக இருக்காது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த போட்டி பொறாம இப்படிலாம் நல்ல குணமெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் நல்ல குணமாக இருந்தால் ஆனந்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே பிறகு இன்னொரு மனசில் ஒரு நல்ல குணம் இருந்தால் என்ன கிடைக்கும்னா உலக சுகத்தோட ஒரு பெரிய சுகம் கிடைக்கும் இப்போ மிருகங்கள் இருக்குது ஒரு தானம் பண்ணுறீங்க ஒருத்தர் கஷ்டப்படும்போது தானம் பண்ணால் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தானம் பண்ணுறவங்களுக்கு கருமிக்கு சொல்லலை ஏன்னா தானம் பண்ணுறவனுக்கு தானம் பண்ணால் ஒரு மகிழ்ச்சி இது எந்த மகிழ்ச்சியை மிருகங்கள் அனுபவிக்க முடியுமா எந்த ஜீவராசியை அனுபவிக்க முடியுமா இந்த பண்புகளால் வரக்கூடிய குணங்களை மனிதனாக மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அதனால் ஒரு சுகம் கிடைக்கும் சாமிஜியை அவரோட ஒரு சொன்னார் ஒரு இடத்துல ஒரு பட்னி கிடக்கிறாங்க இவருக்கு வச்சிருந்த சாப்பாட முழுசாக கொடுத்துட்டார் ஒரு குழந்தைக்கு அன்றைக்கு ஃபுல்லாக பட்டினி பசியோடு இருந்தார் அந்த குழந்தைங்க வந்து மறுநாள் நமஸ்காரம் பண்ணவங்க அம்மா சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த கதையெல்லாம் அவர் சொன்னார் ஒரு நாள் எனக்கு பசியோ பசியை தாங்கிக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கதெல்லாம் அந்த குழந்தைங்க பண்ண மரியாதை அந்த குழந்தைங்க அப்பா பண்ண மரியாதையை இன்றைக்கி வரைச்சு நினச்சி சந்தோஷப்படுறேன்னார் அந்த தானத்தில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கிடச்சிருக்கு இப்படி நற்பண்புகளால் உண்மையான மகிழ்வும் நிறைவும் கிடைக்கும் அதுக்காக நம்ம பண்ணணும் துயரமெல்லாம் போகிறது வந்து ஆக்சுவலாக நோய் இருக்குது நோய்க்கு துயரம்ங்கிறது ஒரு நோய் அந்த நோய் போகிறதுக்கு மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிட்டா நோய் போயிடும் அது வேதாந்த விச்சாரம் வேதாந்த விச்சாரம் பண்ணி உண்மையை புரிஞ்சாத்தான் அந்த துயரங்கிற நோய் முழுசாக போகும் ஆனால் மருந்து சாப்பிட பற்றி இருக்க சொல்லுவாங்க இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிடு இதை சாப்பிட்டு சாப்பிடாத இதை சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் என்னென்னா இந்த பண்புகள் இதெல்லாம் இருந்தால் இந்த வேதாந்த விச்சாரம் பண்ண முடியும் அப்புறம் ஏன் நாம் வந்து மனசை சுத்தப்படுத்துறதில்லை அப்படின்னா வெளியே தெரிகிறதில்ல வெளிய தெரிஞ்சா சுத்தப்படுத்திடுவான் கண்ணுக்கு தெரியுதா வீட்டிலேயே பாருங்க எங்க எந்த ரூமுக்கு யாரும் போக மாட்டோம் அது குப்பையாத்தையும் கிடக்கும் சுத்தப்படுத்த மாட்டோம் ஏன்னா தெரியறதில்ல இந்த வெள்ளையாடையின் மகிமையை பத்தி வினோபாவா சொன்னார் ஏன் வெள்ளையாடை போட ஒருத்தர் கேளுங்க ஏன் எல்ல சட்டை போடுறதுங்க வெள்ளை சட்டை அழுக்கு போடும் அப்படின்னு கள்ள சட்டையில் அழுக்கு ஒட்டாதா எல்லா சட்டியில் அழுக்கு ஒட்டா அதுல தெரியாது தெரியும் அப்ப தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நீக்கணும்னு நினைக்கலை அது மாதிரி மனசில் அழுக்கு தெரிகிறது இல்லை அதனால் நீக்க முயற்சி பண்ணுவது இல்லை பிறகு இதை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன வழின்னு சொன்னால் அதாவது முதல்ல முயற்சி பண்ணணும் அந்த குணங்களை பற்றியே சரிவான அறிவு இருக்கணும் பிறகு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி அதை பற்றி அறிவை பெற்று அந்த குணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு முயற்சி பண்ணி கடவுளுடைய அனுகிரகத்தோடு இதை நீக்க வேண்டும் பிறகு அந்த குணங்களை பற்றிய உயர்வான எண்ணம் வேண்டும் உயர்வான எண்ணம் இருந்தால் குணத்தை கடப்பிடி கடைபிடிக்க மாட்டோம் ஒருத்தர் வந்து பொய் சொல்ல சொல்றாரு கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்றாரு சொல்ல மாட்டேங்கிறார் உனக்கு ஒரு ஆயிரம் சாட்சி சொல்லுங்கிறார் இல்லை நான் சொல்ல மாட்டேங்கிறேன் ஏன்னா இவருக்கு ஆயிரம் ரூபாயை விட அந்த உண்மை பெருசா தெரியுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர்றேங்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு நான் சாட்சி பொய் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை விட உண்மை இவருக்கு பெருசா இருக்கு ஒரு லட்சம் தர்றேங்கிறாரு கொஞ்சம் அப்படியே ஆசை லாசம் ஆயிடுது இப்போ என்ன ஒரு சொல்லிட்டு இப்போ உண்மையை விட அவருக்கு பெருசு அது ஒரு லட்சம் இப்போ மதிப்பு எங்கே போயிடுச்சு இப்போ மதிப்பு கூடிச்சுன்னா அதை விட்டுருவான் அப்போ பண்புகளில் மதிப்பு கூடிச்சுன்னா விடுவோமா விட மாட்டேன் ஹரிச்சந்திரனுக்கு என்ன சத்தியத்தை விட நாடு நகரம் மனைவி மக்கள் எல்லாம் அல்பான் அவனுக்கு அதனால அதை அவன் விடலை ஒரு நல்ல பண்பை கடைப்பிடிக்கணும்னு அதனால மரியாதை மதிப்பு கூடணும் கூட கடைபிடிப்போம் பொறாமையாக அழிந்தான் துரியோதனன் அதர்மமான ஆசையில் அழிந்தான் ராவணன் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த தீய குணங்கள் நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிற அறிவோட நாம் என்ன பண்ண நல்ல குணங்களை பெற வேண்டும் சரி இந்த குணம் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கணும் கேத்திர கஷேத்ரக்ய விபாக யோகம் பதிமூணாவது அத்தியாயத்துக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு ஆறு சொல் பகவான் சொன்னார் கேத்திரம் சேத்ரக்யன் ஞானம் ஞேயம் பிரகிருதி புருஷன் சேத்ரம்னா என்ன சேத்ரக்கியன் என்னான்னு பார்த்துட்டோம் முதல் பகுதியில் இப்போ பண்புகள் ஞானம்ங்கிற தலைப்பில் இருபது குணங்களை அவர் சொல்கிறார் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்குதுல இந்த பண்புகளால் என்ன பயனு பார்த்தோம் மனசு சுத்தமாகும் மனசை ஏன் சுத்தப்படுத்தணும் ஏன் சுத்தப்படுத்துறது இல்லை சுத்தப்படுத்துறதுக்கு வழி என்ன அதெல்லாம் பார்த்தோம் மனசு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு பொதுவாக ஒரு எப்படி உடம்பு சுத்தமாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் இதை தியான சாமிஜி பூஜ்ய சாமிஜி ஒரு தடவை தேனிக்கு வந்திருக்கிற பொழுது ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னார் ஒரு பொருளை பயன்படுத்தினா நாம் சுத்தப்படுத்துவோம் சட்டை இருக்குது வாங்கி பீரோலேயே வச்சுட்டு சுத்தப்படுத்த மாட்டோம் எடுத்து யூஸ் பண்ணால் க்ளீன் பண்ணி ஆகும் வீட்டில் அப்படியே பூட்டி ஏசி ரொம்ப வந்து அவன் சுத்தப்படுத்த வேண்டியதில்லை எல்லாம் பயன்படுத்தினா அங்கங்கே தூச்சி எல்லாம் வரும்பிற கிளீன் பண்ணுவோம் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் அழுக்கடையும் திருப்பி சுத்தப்படுத்தணும் உடம்பு நாம் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் குளிக்காம கூட ஏசியிலேயே அமைதியாக உட்காந்துருந்தால் ரெண்டு நாள் கழித்து கூட குளிக்கலாம் நல்லா வேலை செஞ்சு பயன்படுத்தினோம்னா உடனே குளிச்சாகணும் அப்போ எதை பயன்படுத்தினாலும் சுத்தப்படுத்தணும் ஆனால் ஒன்று டெய்லி பயன்படுத்துகிறோம் எல்லா நேரமும் பயன்படுத்துகிறோம் உடம்ப கூட சில நேரம் பயன்படுத்துகிறோம் சில நேரம் பயன்படுத்துகிறது இல்லை எதை மனசை அதை சுத்தப்படுத்த நினைக்கிறது கூட இல்லை சரி சுத்தப்படுத்துறதுக்கு எதாவது சோப்பு பவுடரு ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ஏதாவது இருக்குது ஒன்றும் இல்லை என்ன இருக்குது ஒரே வழி பக்தி கடவுள் வழிபாடு சற்சங்கம் இந்த மாதிரி தத்துவ விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுற இதெல்லாம் சேர்ந்து மனசை சுத்தப்படுத்த அப்படி மனசு சுத்தமாக இருந்தால் உடம்பு சுத்தமாக இருந்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன் சுத்தப்படுத்துறது இல்லை தெரிகிறது இல்லை தெரிஞ்சால் உங்கள் மனசு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நடமாட முடியாது யார் மனதும் யாருக்கும் வெளியே தெரிகிறதில்ல ஒரு சினிமா படத்திலோடு பார்த்தோம் சந்திரமுகின்னு ஒரு சினிமா படம்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் எல்லார் மனசையும் பார்த்துருவார் அதனால் வடிவேல் வந்து ரொம்ப அவஸ்தப்படுவார் பார்த்துருக்கே இல்லை ஏன்னா தெரிகிறதில்ல வெளியே மனசு தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து சுத்தப்படுத்திடுவோம் அதனாலதான் வெள்ளச்சட்டை போட சொல்கிறது ஒயிட்டு வெள்ள துணி போடுறதுக்கு காரணம் என்னென்னா சட்டையில் அழுக்கு ஓட்டினா தெரியும் கலர் சட்டையில் போட்டால் தெரியாது அழுக்கு கருப்பு சட்டைன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் கூட துவைக்காமல் போட்டுக்கிடுவாங்க அழுக்கு இறுக்கும் போடுவாங்க அதனால் தெரிகிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்போ தெரிஞ்சுன்னா சுத்தப்படுத்திடுவோம் தெரியாதனால படுத்துறது ஒரே வழி என்னென்னா பொதுவாக பக்தி தியானம் பண்ணியும் சுத்தப்படுத்துறது உண்டு பக்தியினாலையும் சுத்தப்படுத்துகிறோம் நல்ல சச்சங்க இருக்கணும் இதனால் மனம் தூய்மையாகும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பண்புகள் இருபது பண்புகளை சொல்ல போகிறாரு அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த இருபது பண்புகளை நாம் நான்கு விதத்தில் பிரிக்கலாம் ஜீவன் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் கடவுள் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் உலகம் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் தத்துவம் சம்பந்தப்பட்ட லட்சியம் சம்பந்தப்பட்ட பண்புகள் நாம் இந்த ஜீவன் என்ன செய்யணும் உலகத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம எப்படி பண்ணணும் கடவுள்கிட்ட எப்படி நம்ம இருக்கணும் பிரகு லட்சியத்தில் எப்படி இருக்கணும் இப்படி நாளாக பிரிக்கணும் அந்த இருபதியும் இப்போ முதல்ல ஜீவன் சம்பந்தப்பட்டது இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த உடலும் உள்ளமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அந்த உடலும் நலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உள்ளமும் நலமுடன் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் செய்ய முடியாது தலையில் இந்த தலையில் இந்த மூளையில் இந்த ஓரத்தில் வின் தெரிக்குது வேலை செய்ய முடியுமா மற்ற உடம்பெல்லாம் நல்லாயிருக்கு ஒரு ஓரத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் செய்ய முடியாது வயிற்றில் இந்த பக்கம் வலிக்குது ஏதாவது வேலை செய்ய முடியுமா ஏதோ ஒரு பாற்று இல்லாட்டாலும் கூட என்ன ஆகும் சரியாக வேலை செய்ய முடியறதில்லை அது மாதிரி இந்த உடல் உள்ளம் இரண்டும் நல்ல பரிபூர்ணமாக இருந்தால் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அது பயன்படும் உடல் மனம் புத்தி இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும் நல்லா எல்லாம் சேர்ந்து இணைஞ்சிருந்தாத்தையும் பண்ண முடியும் உடம்பு நல்லா உட்காந்துருக்கும் மனசு எங்கேயோ போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த கிரிக்கெட்டில் பதினோரு பேர் இருப்பாங்க டீம் பார்த்துருக்கீங்களா பதினோரு பேருக்கு ஒரு டீமை ஒர்க் பண்ணாதே படி ஃபுட்பால் மேட்ச்சாக டீம் ஒர்க்கு அது மாதிரி இந்த உடம்புல நம்மளுடைய இந்திரியங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பத்து இந்திரியங்கள் இருக்குது மனம்னு ஒன்று பதினோரு பேர்னு வச்சுக்கோங்க கிரிக்கெட்டில் மாதிரி அந்த டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணாதே நம்ம ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் அதற்காக இந்த ஜீவன் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் என்னான்னு பார்க்கலாம் முதல் பண்பு அமானித்துவம் கர்ம கர்வமின்மை தற்பெருமையின்மை தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளாத தன்மை இந்த கர்வம் பல விதத்தில் வரும் அழகில் வரும் ஆற்றலில் வரும் செல்வத்தில் வரும் புகழில் வரும் பேரில் வரும் பதவியில் வரும் எது இருந்தாலும் இந்த கர்வம் நம்மளை ஏரியாமல் வந்துடும் அப்போ பார்த்தோம் பாருங்கள் நல்ல பயிர் விளையும் போது களை மாதிரி நல்ல குணத்திலே கர்வம் வந்துடும் தானம் பண்ணால் நான் தானம் பண்ணுறேங்கிற கர்வம் தவம் பண்ணால் தவம் பண்ணுறேங்கிற கர்வம் பெரிய ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னை மாதிரி ஆற்றல் இல்லைன்னு ஒரு கர்வம் இப்படி கர்வம் வந்து எல்லோருக்கும் தன்னை ஏரியாமல் உள்ளே வந்துடும் இப்படி கர்வம் இல்லாமல் இருப்பது மனசுக்குள்ளே அந்த ஆணவம் இருக்கக்கூடாது இந்த கர்வத்தை வெளிப்படுத்தினா அது அகங்காரம் அது பின்னாடி வரும் இந்த மனதிற்குள் நான் எனக்கு இவ்வளோ சக்தி இருக்குது இவ்வளோ பேர் இருக்குதுன்னு சொல்லி நாம் வந்து பெருமைப்படக்கூடாது இது வந்து அமானித்துவம் கர்வமின்மை அப்படிங்கிறது வரணும் பீமனுக்கு ஒரு கர்வம் வந்துச்சு என்ன கர்வம் தம்மளை தன்னைய விட ஒரு பெரிய வீர இல்லைன்னு ஒரு கர்வம் வந்துச்சு அதை யார் அடித்தது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு தம்பிதான் பீமன் ரெண்டு வாயு தான் அவர் வாழை தூக்க முடியலை ஆஞ்சநேயருடைய வாழை பீமனால் அங்கேயே அவருடைய கர்வம் அடிஞ்சு போச்சு இந்த கர்வம் வந்து நம்மளுடைய ஆற்றலை எல்லாம் அழிச்சிடும் ஒரு சொல்லியிருக்கேன் அந்த உதாரணம் ஆதி சக்தி லெவலின்னு ஒரு சினிமா படத்தில் சிவபெருமான் அசுரன்லாம் அழிச்சிட்டு வருவார் உடனே பராசக்தி என்ன பண்ணுவாப்புல உட்கார்ந்துருப்பா பழையவர் அசுரனை அழித்த சிவபெருமான் வாழ்க வாழ்கன்னு கற்றுக்கிட்டே வருவாங்க சிவபெருமானை சொல்லச்சுன்னா நல்லா கற்றுங்க சக்தி காதில் விழுகட்டும்பார் சிவபெருமானே பாருங்கள் அவர் அழிச்சிட்டு வந்தால் பெருமையாக சொல்லணுமா கத்த சொல்வார் உடனே சக்தி சிரிக்கும் நான் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ சிரிக்கிறேன் பாரு சாதாரண மனிடம் கூட தான் செஞ்ச காரியத்தை சொல்லி பெருமப்பட மாட்டான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஈஸாக நீங்களே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி உடனே வாக்குவாதம் வரும் சண்டை வந்துடும் சண்டை வந்த உடனே என்னாகும் சக்தி கோவிச்சிட்டு போயிடும் சக்தி கோவிச்சிட்டுப்பா சிவன் கெதி என்ன செய்ய முடியாது அழிக்கிற ஆற்றெல்லாம் போயிடும் சிவனேன் அதனால் சிவனேன்னு உட்காந்துருவான்னு சொல்லுவாங்க சிவனேன்னு உட்காந்துருவார் உட்காந்த உடனே என்னாச்சு பிறகு எல்லாம் அழிப்பு பூமாதேவி பாரம்பரிய தாங்கி வர்றது மாதிரிலாம் கதை புராண கதை தத்துவம் என்னென்னா சிவபெருமானுக்கே ஆணவம் வந்தால் ஆற்றல் அழியும் ஆற்றல் போய்விடும் நம்மெல்லாம் எம்மாத்திரம் அவரை விட்டு அந்த சக்தி ஆற்றல் போயிடுச்சு ஆணவம் வந்ததுனால் அதனால் கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும் இது அமானித்துவம் முதல் பண்பு இந்த கர்வத்தை எப்படி நீக்குவது நம்மகிட்ட என்ன பெருமை இருந்தாலும் என்ன திறமை இருந்தாலும் என்ன ஆற்றல் இருந்தாலும் அழகு இருக்கோ பதவி இருக்கோ ஆற்றல் இருக்கோ சக்தி இருக்கோ எல்லாம் பகவானின் விபூதி கடவுளிடமிருந்து வந்தது எப்போ வேணாலும் கொடுப்பார் எப்போ போவார் இள வயசில் இருக்க ஆற்றலாம் வயசான காலத்தில் இருக்கா உட்டி வழி நடக்க முடியல எந்த ஆற்றலும் எப்போ போயிடும் பகவான் கொடுத்துருக்காரு அதனால் இருக்குது இது என்னால் வந்ததில்லைங்கிற புத்தி வரணும் பார்த்தோம் பத்தாவது அத்தியாயம் பதினோராத்தியாயம் பார்த்து முடித்த விபூதியோகம் விஸ்வரூப தரிசன யோகத்தில் பார்த்துட்டோம் அப்போ பகவானின் விபூதி என்று நினைத்தால் இந்த கருவத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும் இது முதல் பண்பு இரண்டாவது பண்பு அதம்பித்வம் தன்னிடம் இல்லாத பெருமையை இருப்பதாக நினைக்கிறது தம்பித்துவம் இல்லாமல் இருத்தல் இருக்கிற பெருமையவே சொல்லக்கூடாது போகும் இல்லாத வறுமையை சொன்னால் எப்படி இல்லாத வறுமையை நிறையா பேர் காட்டுவாங்க அதாவது நம்மகிட்ட பெருமை இருந்து அதுவாக வெளிப்படலாம் நாமளாக வெளிப்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாத இருக்கிறதா வெளிப்படுத்துவோம் எல்லாம் சினிமா ஜோக் சொன்னே புரியும் ஒரு படத்தில் ஒரு கவுண்டர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா ஃபோன் எடுத்து மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டருங்களா நான் இப்போ வர்றேன் நான் அடுத்த ஃப்ளைட்டில் வரேன்னு பேசிக்கிட்டே இருப்பார் எழுத்து உட்காந்து ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருப்பான் ஃபோன் கட்டாக இருக்கு ஓ சும்மா பந்தாக பண்ணுறது அப்போ இல் இருக்கிறதே சொல்லக்கூடாது இல்லாத சொன்னால் எப்படி இதுக்கு பேர் அதம்பித்துவம் பெரிய பெரிய கோயிலெலாம் எவ்வளவோ கட்டி மீனாட்சி மன்னன் கோயில் இருக்குது அந்த மன்னன் பேர் எங்கேயாவது புதுச்சுருக்கான்னு பாருங்கள் எங்கேயாவது மூளையில் வேணா இருக்கலாம் எத்தனை கோயில்கள் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா தம் பேரே அதில் இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டியூப் லைட்டை வாங்கி கொடுத்து அந்த வெளிச்சத்தை மறைச்சி எழுதிருவோம் உபயம் பெருசாக போட்டு வெளிச்சத்தையே மறைச்சிருவோம் பண்ணுற மாதிரி இல்லைங்களா பொதுவாக ஒரு புண்ணியம் பண்ணுன்னா அந்த புண்ணியத்துக்கு நாம் புகழை நாமலாக தேடி விளம்பரப்படுத்தினால் அந்த புண்ணியத்தினுடைய புகழே போயிருமா நீங்கள் வெளியே தெரியாமல் புண்ணியம் பண்ணால் அது எப்போயுமே நிற்குமா வெளியே பப்ளிக்காக பண்ணி அதனால் புகழ் வந்து அதோ வந்தால் வேறு விஷயம் நீங்களாக புகழை தேடினிங்கன்னா அந்த புகழ்னால புண்ணியத்தினால் புகழ் வந்துருச்சு பலன் முடிஞ்சு போச்சு அதுவாக வர்றது வேறு விஷயம் நாமளாக புகழை புண்ணியத்தில் தேடக்கூடாது அதனால் இது என்ன பண்ணுறதுன்னா அதம்பித்துவம் தம்பம் அடிக்கிறது தான் செஞ்ச காரியங்கள் அது கூடாது அப்படிங்கிறார் இதை நீக்கிறதுக்கு உபாயம் எளிய வாழ்க்கை முறை தாம் செய்கின்ற நற்காரியங்களை வெளிப்படுத்தாமல் இருத்தல் வெளியே தெரியாமல் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருக்குறேன் தேனியில் கூட ஒரு பல கோடி ஒருத்தர் பண்ணார் எங்கேயும் பேர் போடக்கூடாதுட்டார் ஒரு இடத்துல கூட போடக்கூடாதுட்டார் பல கோடி கொடுத்துருக்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் கருங்கல்ல ஒரு கொடுத்தா பேர் வரணும் அதில் சொல்கிறமா இல்லைங்களா இதெல்லாம் இருக்குது அடுத்து மூணாவது பண்பு அஹிம்சை இந்த அகிம்சைங்கிற பண்பு மிக முக்கியமான பண்பும் கூட இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாகவும் இருக்குது இந்த அகிம்சையை நிறைய தப்பாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுருக்கோம் பொதுவாக அகிம்சைனா உடலால் மனதால் வாக்கால் ஒருவரை துன்பப்படுத்தாமல் இருக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதில் நிறைய என்ன பண்ணுறது தெரியுங்களா உடல்நாள கூட நம்ம கஷ்டப்படுத்துறதில்லை இந்த நாக்கு இருக்கே இதில் வார்த்தையை அளந்து விட்டுருவோம் அதனால தான் வள்ளுவரே சொன்ன தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார் உடம்புல பட துன்பப்படுற கூட மாற்றிடுவான் வாயில் வார்த்தையை விட்டால் மாற்ற முடியாது இப்படி நாம் வந்து இந்த அஹிம்சைங்கிறது என்னன்னா யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது இதுக்கு என்ன காரணம்னா புண்படுத்துறதுக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு வந்தால் புண்படுத்துவோம் கோபம் வந்தால் புண்படுத்துவோம் பழி வாங்குகிற எண்ணம் இருந்தால் புண்படுத்துவோம் கவனக்குறைவுனால் புண்படுத்துவோம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு புண்படுத்துவோம் மனசு பண்படாத மனசாக இருந்தால் புண்படுத்துவோம் பழி வாங்குகிற எண்ணம் இதுதான் புண்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் அவனை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் பழி வாங்கணுங்கிற புத்தி ரொம்ப வந்துடும் இதில் ரொம்ப புண்படுத்துவோம் இந்த வாத்தியார் வந்து பிள்ளைகளை கண்டிக்கிறார் எதுக்கு கண்டிக்கிறாங்க அது நல்லதுக்காக கண்டிக்கிறார் எதுக்கு நல்லதுக்கு தான் கண்டிக்கிறார் அது நல்லா வரணும்ட்டு அது புன் கஷ்டப்படுத்துகிறாங்க ஹிம்சப்படுத்துகிறார் அது எதுக்கு நல்லதுக்கு ஒரு மாணவன்ட்ட வாத்தியார் கேட்டாராம் நிறைய பேர் ரொம்ப அடிச்சிருக்காரு ரொம்ப பண்ணியிருக்காரு படிக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு நீ சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன் நரகத்துக்கு போக விரும்புறேன் கேட்டாராம் ஏதோ சொன்னான்னா அமைதியாக இருந்து நீங்கள் எங்கே சார் போக விரும்புகிறீங்கன்னு நானும் இவன் எதுனாலும் நம்மளுக்கு எதிர்பார்த்தையும் சொல்லுவியா அப்படின்ட்டு நான் நரகத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொன்னாரான் உடனே அவனு சொன்னால் நானும் நரகத்தையும் போக விரும்புகிறேன்னு நானே வேண்டா நரகத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு ஒன்று இல்லை சார் அந்த எண்ணெய் கொப்பரையிலாம் போட்டு வறுத்து எடுப்பாங்களாம் உங்களை வருத்தெடுக்கும்போது நான் பார்க்கணும் நானும் அப்போ எப்படி பாருங்கள் புத்தி போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் வாத்தியாரை அது பழி வாங்கணுமா இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு கெட்டது வந்தாலும் பரவாயில்ல அவர் கஷ்டப்படணும் இதெல்லாம் வந்து ஹிம்சப்படுத்துறது இதனுடைய விளைவு என்னென்னா பாபமும் வளரும் புண்ணியமும் வளரும் ஒரு குழந்த தவறு செஞ்சால் கண்டிக்கணும் கோபத்தோட கவனக்குறைவோடு தண்டிக்கக்கூடாது தப்பு பண்ணுது கையில் ஒரு சாவிற்கு எடுத்து ஓ இங்கே ஒரு குழந்தைக்கு அப்படி எரிஞ்சு கன்று போயிடுச்சு சொல்லுவாங்க கம்பை எடுத்துக்கிறனுமா அடிக்கக்கூடாதோ ஓங்கி தரையில் அடித்து அரட்டணுமா மேலே அடிக்கக்கூடாதோ அது பயமுறுத்தன அடிக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க ரொம்ப மோரபட்சம் நாலு சாரி சாத்தலாம் அது கூட என்னன்னா நல்லதுக்காகத்தான் இந்த ஹிம்சைங்கிறத அஹிம்சைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல ஹிம்சை பண்ணலாம் எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அஹிம்சைன்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் அஹிம்சையை கடைபிடிக்கக்கூடாது ஒரு குழந்தை வந்து ஹிம்சப்படுத்துறது எதுக்கு ஏன் ஹிம்சப்படுத்துறோம்னா அதிகமான துன்ப அதிக ஹிம்சை அது பற்றக்கூடாது இப்போ ஹிம்சப்படுத்தாமல் விட்டோம்னா அது என்னாகும் ரம் பின்னாடி ரொம்ப ஹிம்சப்படும் ஒரு தூக்குத்தண்டனை இளைஞன் தூக்குத்தண்டனை பற்றி ஒரு இளம் கைதி நடந்த சம்பவம் சொன்னாங்க பிரியும் அக்குருவமணி கடைசியில் தூக்குத்தண்டனை வந்தாச்சு பெத்த தாய் பார்க்க போச்சான் பார்க்க மாட்டேன்ட்டான் ஏன் பார்க்க மாட்டேன்னா நான் இங்கே வந்து நிற்கிறது காரணம் அம்மா நானே நான் சின்னதாக திருண்ணேன் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அப்படியே என்னை விட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருச்சு பிறகு ஒரு சின்ன தப்பு பண்ண பிறகு அதிலே விட்டுருச்சு இப்போ என்ன பண்ணிட்டேன் கொலை செய்கிற அளவுக்கு வந்து பல பாதக செயலும் நீ தூக்கில் நிற்கிறேன் என்னை அப்போயே கண்டிச்சிருந்தா பண்ணியிருக்க மாதிரி அப்போ பெரிய தூக்கத்திலிருந்து நீக்குவதற்கு சின்ன தூக்கத்தை கொடுக்கலாம் அகிம்சையை கொடுக்கலாம் தப்பு இல்லை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஒரு கட்டி இருக்குது அறுக்கும் போது வலிக்கத்தையும் செய்யும் அறுக்கலைன்னா ரொம்ப வலி வந்துடுமா இல்லையா உயிரே போயிருமா இல்லையா அப்போ பெரிய கஷ்டத்துலேருந்து நீக்க சின்ன கஷ்டத்தை கொடுக்கறது அஹிம்சை தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் பெரிய ஹிம்சையை தவிர்க்க சிறிய ஹிம்சை கொடுக்கறது கூட அஹிம்சை தான் பிறகு சில இடங்கள் நாமளே நம்மளை ஹிம்சை பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம்னா தவம் பண்ணும் போது சாப்பிடாமல் இருப்போம் அதுவும் ஓவராயிடக்கூடாது புத்தர் வந்து ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்து உடம்பெல்லாம் நீக்க பண்ண முடியலை அப்படி பண்ணக்கூடாது அதில் அந்த உடம்பும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு தவத்தில் நம்மளை நாம ஹிம்சப்படுத்திக்கிடலாம் ரொம்ப பண்ணிடக்கூடாது நாம் பண்ணுற ஒவ்வொரு தவமும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கணும் உள்ளத்தையும் ஆரோக்கியம் அதில் ஒரு ஹிம்சை இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணுது பெரிய ஒரு ஹிம்சையிலேருந்து நம்மளை தவிர்க்கிறது இது அஹிம்சை ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிற இது ஒரு பண்பு மூணாவது பண்பு நாலாவது பண்பு சாந்தி சாந்தின்னா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது மன அமைதி பொதுவாக இந்த மன அமைதி எதனால் வருமோ அதை சொல்லுவாங்க அது சாந்திப்பாங்க திதி செய்ய சகித்து கொள்ளும் மனப்பான்மை இருந்தால்தான் மன அமைதி வரும் மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால்தான் மன அமைதி வரும் சாந்தி வரும் இந்த ரெண்டும் நீங்கள் இந்த சாந்திங்கிற வார்த்தைக்கு சொல்கிறாரு இந்த ரெண்டும் இல்லைன்னா மனசு என்றைக்கு அமைதியே வராது உலகத்தில் எல்லா கஷ்டத்தையும் நம்ம நீக்க முடியாது சில கஷ்டம் நீக்க முடியும் சில கஷ்டம் நீக்க முடியாது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம தாங்கிக்கிற பயிற்சியை வளர்க்கணும் தாங்கி கொள்ளணும் சகிப்பு தன் மைன் தலைவலி வருது ஒரு மாத்திரை சாப்பிடணும் மாத்திரை சாப்பிட்டா தலைவலி போகும் சினிமாவில் காமிப்பான் தலைவலியாக உடனே ஒரு மாத்திரையை போடுவார் தண்ணியை குடிப்பார் ஒரு செகண்டில் போயிடும் தலைவலி உண்மையிலே அப்படி போகுமா அவனுக்கு ரொம்ப நேரம் விளம்பரம் போட முடியாது காசு ஏகப்பட்ட காசு வந்துடும் தலைவலிக்கு போகிறது வரைக்கும் காமிக்க முடியுமா போட்ட அடுத்த சங்க் அப்படியே ஃப்ரீயாக இருப்பார் நாம் ஒரு மருந்து சாப்பிட்டா அது வரைக்கும் அந்த வலிக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வலிக்கும் நோய் வந்தால் தீர்றது வரைக்கும் வலிக்கும் கஷ்டப்படுவோம் அதை சகிக்கிற மனப்பான்மை இருக்கிறதில்ல இதெல்லாம் சகித்து சகித்து பழகினால்தான் சாந்தமாக இருக்கும் இருக்கும் கொஞ்ச நாள் போயிடும் அப்படிங்கிற புத்தியோடு இருக்கணும் அதை பழகணுங்கிறார் கஷ்டத்தையும் துக்கத்தையும் சகித்து பழகினா அது என்னாகுமா இவன் கிட்ட நம்ம வேலை சை செல்லுபடியா ஓடி திருக்குறள் ஒரு அருமையான குழல் இருக்குது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை துன்பம் வருந் வரும்போது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவான் ஒரு கஷ்டம் வரும்போது அதை அப்படியே சகித்து பழகிட்டிங்கன்னா அந்த கஷ்டம் என்ன பண்ணுமா நம்ம வேலையெல்லாம் இவன் எடுபட ஓடி போயிருமா அதனால் சகித்து பழகுதல் ஒரு பண்பு பிறகு மன்னித்தல் மன்னிக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப சக்தி அதிகமாக வேணும் ஒரு எட்டு வயசு பையன் எட்டு வயசு பையனை அடிச்சிட்றான் திருப்பி அவன் அடிப்பான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சக்தி இல்லாட்டி ஒருத்தர் கூட இருக்குது ஒரு எட்டு வயசு பையன் அவர் நாற்பது வயசுக்காரர் அடிக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் திருப்பி அடிப்பாரா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு விட்டு மன்னிச்சுருவார் அப்போ அவர்ட்ட சக்தி குறையா இருக்குன்னு அர்த்தமாக அவர்ட சக்தி கூட இருக்குது ஒரே அடி அடித்தா கீழே விழுந்துருவான் ஆனால் அடிக்கலை சக்தி கூட இருக்கிறவங்களே மன்னிக்க முடியும் சக் மன்னிக்கிறதுக்கு எதிர்க்கிறதை விட அதிக திரம் வேணும் அதிக சக்தி இருக்கணும் அந்த சக்தி இருந்தால் நான் மன்னிக்க முடியும் மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணார் பக்கத்து நாட்டு அரச காவிடையில் வந்து கொண்டுட்டான் இந்த காவி உடைக்காக என்ன பண்ணார் நாட்டு எல்லையிலுமே மன்னித்து விட சொன்னார் இன்னைக்கு அவர் நாயனாரில் ஒருத்தர் ஆயிட்டார் மன்னிக்கும் பண்பு இந்த சாந்தியை மன அமைதியை உருவாக்கும் யாரையும் குற்றம் சொல்லாமல் இருந்தோம்னு வச்சுங்க அதிலே மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது பொதுவாக மன்னிக்கணும்னா சைப்புத்தன்மை வேணுது சாந்தி மனசு அமைதியாக இருக்கணும்னா சாந்திங்கிற ஒரு பண்பை சொல்கிறார் அதற்கு ரெண்டு வேணும் சைப்புத்தன்மை வேணும் மன்னிக்கிற கொணை வேணும் இது இருந்தால் மனசாந்தியாகும் இது நாலாவது குணம் அஞ்சு ஆர்ஜவம் நேர்மை எண்ணம் சொல் செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் மனசில் நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறத சொல்லணும் சொல்றதை செய்யணுங்கிறாங்க இதில் ஒரு கவனமாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறதெல்லாம் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் உன்ன சொன்னா அதை செய்யணும் நேர் ரெண்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க நேர்மை ஆர்ஜவம்னு பேர் இதுக்கு இந்த காலத்திலெல்லாம் நேர்மையாக வாழ முடியாது அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்படி கிடையாது எத்தனையோ பேர் பார்க்குறோம் சென்னையில் நாங்கள் போய் ஒரு தொழில் பண்ணும்பொழுது அது தர்மம் மிகு படிச்சிருக்கார் வல்லவர் வல்லலார் அப்போ அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் போய் தொழில் சு கேட்குறேன் இங்கே யாரை ஏமாத்தலாம்னு சொல்லி தான் திறப்பானோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை அங்கே எல்லோரும் அப்படி இல்லை அவர் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டேன் ஒருத்தர் வந்து உக்காந்துருக்காரு என்கிட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாரு நான் வந்து பாண்டிச்சேரில் இருக்கேங்கிறார் சென்னையில் உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரில் இருக்கேங்கிறார் எப்படி சொல்கிறாரு நான் முடிச்சப்ப ஏங்க இப்படி அப்பட்டமாக பொய் சொல்கிறீங்க நீங்கள் போகும்போது வண்டியில் போகும்போது பார்த்தா சென்னையில் தானே அவர் இருக்கார் பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொன்ன பொய்னு தெரிஞ்சு போக அவர் சொல்கிறாரு நான் சென்னையில் இருந்துக்கிட்டு பாண்டிச்சரிக்குன்னு பொய் சொல்கிறேங்கிறது அவருக்கும் தெரியும் அவருக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் இப்படித்தான் இந்த சென்னையில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம்னாரு எப்படி பாருங்க அதே சென்னையில் ஒரு ஆட்டோவில் போனேன் மீட்ரு போட மாட்டான் காசு கேட்பாங்க அவன் வந்து மீட்ரு சார்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு போகும்போது கன்னிமாரா லைப்ரரிக்கு போகிறேன் அந்த லைப்ரரிக்கு போகிற வழியில் அவன் வந்து ரூட்டை மாற்றிட்டான் நம்மளை ஏமாத்திரக்கா வழிபண்ணிட்டேன் நினச்சிட்டேன் என்ன இப்போ அங்கிட்டு போகிறேன் என்ன இல்லை சார் இப்படி இல்லை பண்ணி தப்பாக போகிறேன் என்ன பிறகு கொஞ்சம் ஒரு வர வேண்டிய வந்தவுன்னே மேட்டில் போட்டால் காசு வந்து அப்போ எல்லாம் ரொம்ப கம்மி இருபத்தஞ்சுருவா எவ்வளோ வந்துச்சு சார் பதினஞ்சு ரூபா கொடுங்கண்ணா என்னப்பா இருபத்தஞ்சி ரூபா வந்துட்டுல சார் ஏன் தப்புண்ணா ஒரு ஆட்டோ உட்காரன் அதை எவ்வளோ நேரமையாக இருக்காமல் பாருங்கள் நான் தப்பாக வந்துட்டேன்னு சொல்லி பத்துரூவா குறைச்சி கேட்குறான் இதுவும் சென்னையில் பார்த்துருக்கேன் அப்போ இந்த நேர்மைங்கிறது இருக்குது நம்ம எல்லோரும் என்ன சொல்லலாம் நம்ம நேர்மையில வாழம்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது வாழ முடியும் நாம் முயற்சி பண்ணுறது இல்லை இது ஒரு பண்பு ஆர்ஜவம் சொல்கிறார் அடுத்தது சௌஷம் தூய்மை இந்த தூய்மைங்கிற பண்பு என்னென்னா இப்போ சொன்னோம்ல உள்ள தூய்மைன்னு சொன்னோம் உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் சுத்தமாக வச்சிருக்கணும் இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் இந்த தூய்மைங்கிறது எப்பயுமே ரொம்ப முக்கியம் சிபவானந்தர் சொல்வாரு சொல்வாங்க வீட்டிலயே கிச்சன் பூஜை ரூம் டாய்லெட் மூணு ஒரே எதை வேணாலும் எங்கேயும் மாத்தலாமா மாத்திக்கிறுமா அந்த அளவுக்கு டாய்லெட் சுத்தமா இருக்கணும் டாய்லெட்ல பூஜை ரூமா மாத்தலாமா கிச்சன்ல பூஜை ரூமா மாத்தலாமா இதை கிச்சனா மாத்தலாமா அப்படி மூணு ஒன்னா இருக்கணும் சொல்வாரு அது அங்கே மட்டும் இல்லை உடலும் உள்ளமும் தூய்மையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதெல்லாம் என்னென்னா அன்போடு இருக்கிறது கருணையோடு இருக்கிறது பொறாமை இல்லாமல் இருக்கிறது புரோஷம் இல்லாமல் இருக்கிறதுல மன தூய்மை குறுக்கு புத்தி இல்லாமல் இருந்தால் புத்தி தூய்மை இதற்கு சாதனை என்னென்னா பொதுவாக பக்தி தான் பெரிய சாதனை நல்லா பக்தி பண்ணோம்னா இந்த தூய்மையை ரெண்டுமே கடைப்பிடிக்க முடியும் இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறோம் என்ன பண்ணுறான் முதல் நாள் போட்டால் சட்டையே போட மாட்டோம் வேஷ்டியை குளிக்காமல் காலையில் இருக்கா குளிப்போம் சாய்ந்தரம் உட்கா குளிப்போம் பண்ணுறோமா இல்லையா அந்த பக்தின்னு வரும்பொழுது நம்மளை ஏரியாமல் தூச்சில் கெட்ட பழக்கெல்லாம் வெட்டுருவோம் இந்த போதை வசதி சாப்பிட்றவங்களும் அந்த ரெண்டு மாதம் சுத்தமாக இருப்பாங்க அப்போ எப்போயுமே பக்தி செலுத்துனா எப்பயுமே பக்தியோடு இருந்தால் பண்ண மாட்டோம்ல விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் காலவே எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்றோம் சாப்பிட்டு பிறகு குளிக்கிறோம் குளிச்சுட்டு பூஜை பண்ணாமல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சீக்கிரம் குளிச்சிருவோம் வெயிட் பண்ண மாட்டான் அப்படி ஒரு விரதம் வச்சோம்னு வச்சுக்கிறப்பமாக இல்லையா அது மாதிரி எப்பொழுதும் இந்த பக்தி பண்ணால் உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுக்கிற முடியும் ஒன்றுமே இல்லை புஸ்தகத்தை வாரம் சுத்தமாக வச்சுக்கிற தெரிகிறதில்ல அது தூசி தட்டை கூட மாட்டோம் அப்படியே கிடைக்கும் அதில் பக்கமெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போய் கிடக்கும் ஒரு அட்டை போட்டு சுத்தமாக வச்சுக்கிற தெரிகிறது இல்லை அதனால் அது சௌஷம் தூய்மைங்கிறது ஒன்று பிறகு ஆச்சாரிய உபாசனம்னு ஒன்று இருக்குது ஆச்சாரிய உபாசனம்னா குருவுக்கு சேவை செய்தல் சேவைங்கிறத பொதுவாக செய்யலாம் ஒரு வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்கிற சேவை எல்லா குருகிட்டையும் போய் எல்லோரும் சேவை பண்ண முடியாது யாரோ ஒருத்தருக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்க எங்கேயோ ஒரு குருவுக்கு செஞ்சுருப்போம் இன்னொரு குருவிட்டருந்து உபதேசம் கிடச்சிருக்கு பொதுவாக எதையுமே இனாமல் பெறக்கூடாதான் ஒரு சின்ன சேவை ராமகிருஷ்ணர் சொல்வார் ஏதாவது நீ வரும் ஒரு சின்ன ஒரு பழம் வாங்கிட்டு வா ஒரு இலையை கொண்டு வந்து வையும்பார் துளசி இலையை அப்போ அது மாதிரி இப்போ நம்ம இனாங்கிறதே சகசமாக போச்சு சேவையின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை பெறுறது ரொம்ப உத்தமம்னு சொல்வாங்க ஏதோ ஒன்று சமுதாய சேவை பண்ணுறாங்க நிறையா அவங்களுக்கு ஒரு குரு மூலம் எங்கேயோ கிடைக்கும் இது சேவைங்கிறது மிக மிக முக்கியம் இந்த இனங்கிறது பொதுவாக நாம் வந்து மைண்டில் வந்து எடுக்கணும் ஏதோ ஃபியூச்சரில் வந்து நினைக்கிறேன் அங்கே செல்வம் ரொம்ப நான் இது எந்த நாடுன்னு கரெக்டாக தெரியலை ஒரு நியூஸில் பார்த்தேன் எல்லாமே அதிகமாக வந்துருச்சு யார் நீங்கள் வீட்டு வேலைக்கு போவேன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே செஞ்சிடம்னாங்களாம் ஒரு குடும்பம் கூட ஒத்துக்கிறோம் இல்லையாது குளித்து போவோம் இத்து போவோம் நாங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு ஒன்று நீங்கள் யோசியாக கொடுக்கணும் நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறோன்னு ஒரு நாட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பண்ணுவோமா இங்கே சேவை எதுக்கு சொல்கிறாங்கன்னா குருவிட்டா கூட ஒரு சின்ன சேவை இல்லைன்னா எங்கேயாவது சேவை செஞ்சால் அந்த கிடைக்கும் அப்படிங்கிறார் இது வந்து ஆச்சாரிய உபாசனம் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெருவாயாக இருக்குது பிற எட்டாவது தைரியம் உறுதி உறுதினா இதில் உறுதி எல்லாவற்றிலும் அதாவது நாம் இது வரைக்கும் பண்புகள் லட்சியம் இதில் ஒரு பிடிச்சா அதில் வந்து ஒரு உறுதியாக இருக்கும் கெட்ட விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடாது நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு உறுதியாக இருப்பாங்க பத்து வருஷமாக அதை மூஞ்சியில் நான் முடிக்கலை அப்படிம்பார் இது உறுதி இல்லை தேவையில்லாதெல்லாம் இந்த உறுதி தேவையில்லை கடவுளை அடையணுங்கிற உறுதி இருக்குது நல்லது செய்யணுங்கிற உறுதி இருக்குது ஒரு விரதம் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணுங்கிற உறுதி இதில் மாறாமல் இருக்கணுங்கிற ஒவ்வொரு வெற்றியுமே நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தோல்வியை அடைஞ்சோன்னு உறுதியிலேருந்து கலைஞரக்கூடாது அந்த தோல்வி என்ன பண்ணணும்னு சொன்னால் உறுதியை கொடுக்கணும் வெற்றி உற்சாகத்தை கொடுக்கணும் தோல்வியே என்ன பண்ணணும் இன்னொன்று உறுதியாக கொடுக்கணும் சரி இன்னும் கொஞ்சம் உறுதியாக நம்ம ப முயற்சி பண்ணணுங்கிற உறுதியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சாமிகிட்ட ஒருத்தர் வந்து ச எப்பயுமே நைட்டு இவ்வளோதான் சாப்பிடணும் முடிவு வச்சுருந்தார் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவார் அந்த அம்மா ரெண்டு சப்பாத்தி கொண்டாந்து கொடுக்கும் டெய்லி ரெண்டு சப்பாத்தி வேணாம்மா ஒன்று தான் சாப்பிடுவேன் ஒன்று கொண்டு வர வேணாம் அப்படின்ட்டார் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு மறுநாள் ஒரே சப்பாத்தி கொண்டு வந்துச்சு அதை பார்த்தார் அந்த சப்பாத்தி எப்படின்னு சொல்லிங்களா ரெண்டா சேர்த்து ஒன்றா போட்டுருச்சு பெருசாக என்ன பண்ணார் ரெண்டாக பிச்சு பாதை கொடுத்து விட்டார் சரி கொடுத்துருச்சு சாப்பிடுவோங்கிறது இல்லை ஸ்வீட் பிடிக்காது ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுனு இருப்பான் சுகர் பேஷண்ட் டாக்டர் சொல்லியிருப்பார் நம்ம ரொம்ப ரைச்சு சாப்பிட்ற சாப்பிட ஸ்வீட்டு முன்னாடி வந்துடும் உறுதியெல்லாம் ஓடிப்பிடும் கொஞ்சம் சாப்பிடுவோமே அப்படிங்கிற என்ன வரும் எடுத்துக்கொண்ட விரதத்தில் உறுதி இது ஒரு பண்பு பிறகு ஆத்ம வினிகிரக ஸ்தூல உடல் இந்திரியங்கள் மனம் இவற்றை கட்டுப்படுத்துதல் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா ஒரு சினிமா பாட்டு கண் போன போக்கில் ஞானேந்திரியம் கால் போக்கில் கர்மேந்திரியம் மனம் சுட்சம் சரீரம் மூணு ஒன்றாவும் இது மூணு போகிற போக்கில் மனுஷன் போயிடக்கூடாது கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் இருப்போம் மனசு கேட்காது இப்போ காஃபி டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சில பேருக்கு வரதம் இருப்போம் பிற எங்கேயோ குடிச்சிருவான் ஒருத்தர் டிவியை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தார் டிவி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வரதம் இருந்தார் அவர் சாமி நேரம் நடந்து சாமிட்டு வந்து சொன்னார் சாமி எனக்கு என்னை பார்க்க எனக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குனார் என்னான்னா டிவி பார்க்க மாட்டேன்னு வீட்டில் வரதை சொல்லிட்டார் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அங்கே போ சீரியல்லாம் பார்த்து பழகிட்டாரா ரூமுக்குள்ளே பூட்டி உட்காந்துருக்கும்போது அந்த சவுண்டு வரும்போது இவராலால் முடியலை வீட்டில் வர சொல்லியாச்சு இப்போ கேள்வி பண்ணுவாங்க பார்த்தா அந்த சாய் ஓட்டை இருக்குவாருங்க அது வழி பார்த்தாரன் டிவியில் எப்படி இருப்பாரு இப்படி எல்லாம் போயிடுது இப்படி அதனால் என்னென்னா இதெல்லாம் பழகணும் பழகினாத்தான் முடியும் ஏசியிலே படுத்து பழகி இருப்போம் ஒரு நாள் கரண்ட் இல்லை ஏசியிலேன்னா அன்னைக்கு இருந்து பழகி பார்க்கணும் ஃபேன்லாம் இருந்து பழகி பார்க்கணும் பழக்கத்தினால தான் இதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இது ஆத்மெனிக்கரக ஒன்பதாவது குணம் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இந்த இருபது குணத்தை பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் விளக்கியிருக்காங்க அவ்வளோ விஷயம் இருக்குதில்ல குருமாறுகள்லாம் அவ்வளோ விளக்கியிருக்காங்க நம்ம ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே சொல்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன் அனகங்காரக அகங்காரம் இல்லாமல் இருத்தல் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாணித்துவம் கருவம் இல்லாமல் இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அந்த மனசில் இருக்கிறது வெளிப்படுத்தினா கருவத்தை வெளிப்படுத்தினா அகங்காரம் நம்ம ஆணவம் பிடிச்சோன்னு சொல்கிறோமா இல்லைங்களா அகங்காரம் இது பொதுவாக வேதாந்தத்தப்படி அகங்காரம்னு என்னன்னா பொதுவாக அகங்காரம்னு என்ன நான் செஞ்சேன் நான் ஜென்னு சொல்லி பெருமப்படுத்தி சொல்கிறது அகங்காரம் வேதாந்தப்படி அகங்காரம் என்னன்னா இந்த உடலையும் மனதையும் நான் என்று நினைப்பதே அகங்காரங்கிறாங்க வேதாந்தப்படி அது தத்துவம் புரிஞ்சாதான் அது போகும் பொதுவாக நான் செஞ்சேன் நான் நான் நான்கிற அந்த புத்தி இருக்கு பாருங்க அதை சொல்லி தம்பட்டம் அடிக்கிறதற்கு இது அகங்காரம் இது இல்லாமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு மனுஷன் பொதுவாக ஜீவன் செய்ய வேண்டிய சில பண்புகள் அடுத்து உலகத்திலேருந்து சில தாக்கம் வரும் அப்போ நாம் எப்படி நடந்துக்கிறணும் உலகம் சம்மந்தப்பட்ட பண்புகள்னால் இந்த உலகத்தில் இருமைகள் நிறையா வருது வெற்றி வருது தோல்வி வருது இன்பம் வருது துன்பம் வருது புகழ் வருது இகழ் வருது துளிர் வெப்பம் இப்படி நிறைய வருது பிரச்சனைகள் இதெல்லாம் நாம் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து எப்படிப்பட்ட அனுபவம் உலகம் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம கையில் கிடையாது நம்ம உடம்பை கட்டுப்படுத்துகிறது நம்ம கையில் இருக்குது வெளியே இருந்து வரக்கூடிய தாக்குதல் நம்ம கையில் கிடையவே கிடையாது அது எப்படி வேணாலும் நடக்கலாம் அந்த விஷயத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தடுக்க முடியாது சிலதை தடுக்கலாம் சிலதை நீக்கலாம் சிலதை ஒன்றுமே பண்ண முடியாது மழை பேஞ்சுன்னா மழையை நிப்பாடுற சக்தி கிடையாது குடை நம்ம பிடிக்கலாம் வெயில் குடை பிடிக்கலாம் காலில் செப்பல் போட்டுக்கிடலாம் அதை தடுக்கிற சக்தி நம்மகிட்ட கிடையாது அப்படி உலகத்திலிருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வைராக்கியங்கிற ஒரு பண்பு அது ஜீவன் சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்டது உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் நம்மளை கவருது எத்தனையோ பொருள்கள் அதிலிருந்து விடுபட்டு இருத்தல் அனுபவிச்சிருப்போம் சில அந்த அனுபவித்தது இப்போ தேவையில்லை நம்ம வாழ்க்கை கட்டாயம் கிடையாது அந்த பழைய ஆசை அனுபவித்து நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும் அதை அனுபவிக்கணும்னு சொல்லும் கேட்டிருப்போம் சில விஷயத்தை அனுபவிச்சுருக்க மாட்டோம் கேட்டிருப்போம் அந்த ஃபாரின்லாம் யூஎஸ்ஏல எப்படி இருக்குது சொர்க்கம் அப்படி இருக்குது அப்படி அந்த சொகத்தை அனுபவிக்கணுங்கிறத சில யாகமெல்லாம் பண்ணுவோம் அங்கே போகலாம் முயற்சி பண்ணுவோம் அனுபவித்தது கேட்டது அடுத்தது என்னன்னா கண்ணில் பார்த்துருப்போம் அனுபவிச்சிருக்க மாட்டோம் இந்த மூணு விஷயங்களும் வெளியே நம்ம எல்லாம் நடக்குது பார்க்குறோம் இதில் தர்மமாக நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகளை வச்சுக்கிட்டு மிச்சத்திலிருந்து விலகி இருக்கிறது பைராக்கியம் எது உயிர் வாழ தேவையோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் அனுபவி பயன்படுத்தலாம் எது லக்சுரியோ அந்த லக்ஸுரியக்கூட தர்மமாக இருந்தால் நம்ம பயன்படுத்தலாம் அதர்மமாக இருந்தால் பயன்படுத்தக்கூடாது அந்த லக்ஸுரியே தர்மமாக இருந்தாலும் கூட அடிக்ட் ஆகிடக்கூடாது சில சுகங்கள் அனுபவிச்சுருப்போம் அந்த சுகம் தர்மமானது தான் அது இல்லாட்டி வாழவே முடியாதுன்னு வரக்கூடாது அதர்மமானதும் விலகி இருக்கணும் இது பொதுவாக சுருக்கமாக வைராக்கியத்துக்கு பெரிய மேலான பொருளில் அபிமானத்தை அதிகமாக வைத்தால் கீழான பொருளில் நம்மளுக்கு பற்று வராது அபிமானம் வராது அதில் வந்து விளையிடுவோம் கடவுள் மேலே பற்று வச்சதுனால கீழான பொருளும் திறந்துட்டு போனாங்க எல்லாருமே நசிகேதன் என்ன பண்ணார் கடவுள் பனிஷத்தில் என்ன சொல்கிறாப்புல ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த ராஜ்யம் எல்லாம் தர்றேங்கிறார் எனக்கு அதெல்லாம் வேணா தத்துவத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு இதுலலாம் அவர் பைராக்கியம் வருது ஏன்னா அதில் உயர்வான எண்ணம் இருக்குது அவருக்கு இந்த ராஜ்யத்தப்பறம் ஆளுன்னு கொடுக்குறார் ஆயுஷ் கூட தரேங்கிறார் உனக்கு பல ஆண்டுகள் ஆயுஷ் தர்றேங்கிறார் யமதர்மராஜா பிறகு ஒரு நாளைக்கு இறந்தான் ஆகணும் பத்தாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் பிறகு ஒரு நாள் போகணும்ல இறந்த பிறகு என்னங்கிற தத்துவத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறார் ஏன்னா தத்துவத்தில் உயர்வு வரும் பொழுது இதிலிருந்து வைராக்கியம் வந்துடுது அப்படி உயர்வான விஷயங்களில் மதிப்பை வச்சோம்னு சொன்னால் கீழான விஷயங்களில் வைராக்கியம் வரும் எப்பயுமே ஒரு பொருளை அனுபவிக்கிறத விட அந்த பொருள்லருந்து விலகினோம்னா நூறு மடங்கு சோகம் ஒரு உபனிஷத்தில் வருது இந்த லோகம் வேணாம்னா இதை மடங்கு நூறு மடங்கு லோகம் வந்து கிடைக்குமா சுகந்தரம் லோகம் அந்த லோகம் வேணாம்னா அதை விட மடங்கு சுதந்திரம் லோகம் கிடைக்குமா எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் வேணாம்னா அதுதான் ஹையஸ்ட்டு சுகமா அதுவும் வேணாம்னா ஞானம் கிடைச்சி அப்போ அதுதான் ஹையஸ்ட்டு சுகமாக அதனால் ஒரு பொருளை அனுபவிக்கிறத விட அது வேணாம்னு ஒதுக்கணும்னா அது உயர்ந்த சுகமாக இது வைராக்கியம் அறிவுனால யோசிச்சு இது வேணும் வேணாம் யோசிச்சு விட்டுறணும் விட முடியலன்னா அந்த போகத்தை தர்மமானதா இருந்தால் அளவோடு அனுபவிக்கலாம் அடிமையாக அனுபவிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு அதுல இருந்து விளைகிறனும் அப்படிங்கிறார் அடுத்து இந்த வைராக்கியம் வருவதற்கு என்ன சாதனைனா அடுத்த சாதனை சொல்றார் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவற்றால் வரும் தோஷத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் இது பனிரெண்டாவது பன்பது பிறப்புல ஒரு தோஷம் இருக்குது இறப்பில் ஒரு தோஷம் இருக்குது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு பாட்டு பிறக்கும்போது எந்த குழந்தையாவது அழகாக பிறக்குதா கர்ப்பத்திலேயே அவ்வளோ வேதனை அனுபவிக்குமா நமக்கு தெரியவில்லை ஞாபகத்தில் இருக்கிறதில்ல சொல்கிறாங்க ஒரு ஜீவன் வந்து உள்ளே அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்குமா உள்ள அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதில்லை அப்போ ஒரு பிறக்கும் பொழுது வரக்கூடிய தோஷம் இறக்கும் பொழுது வரக்கூடிய தோஷம் மூப்பு நோயினால் வரக்கூடிய சிந்தை இதெல்லாம் வர மனுஷனுக்கு இயற்கையிலே ஏற்படுது உலகத்தில் இதெல்லாம் சகஜம் இதில் வரக்கூடிய தோஷத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த உலகத்துலேருந்து வயிறாகி வருங்கிறார் இது ஒரு பண்பா சொல்கிறார் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணாரா இறந்துட்டதாக கற்பாணம் பண்ணி தியானம் பண்ணுவாரான் நான் இறந்துட்டேன் இப்போ அப்படின்னு அவராக தியானம் பண்ணுவார் இறந்த பேரும் எங்கள் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க யார் யார் அழுவா அவர் பார்ப்பாரன் இவங்க ரொம்ப ரொம்ப அழுவாங்க இவர் சந்தோஷப்படுவார் நம்மளுக்கு எதிரி இப்படியே கற்பனை பண்ணுவாரான் தியானத்தில் உட்காந்து பண்ணிவிட்டு கடைசியில் இந்த சரி இவ எத்தனை நாளைக்கு அழுவாங்க பத்து நாள் கழித்து அப்படியே பார்த்தோம்னா அழுக வராது ஒரு மாதம் கழிச்சு இன்னும் மறைஞ்சிரும் ஒரு வருஷம் கழித்து கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும் அப்புறம் இந்த வீடு இதுகள்லாம் எப்படி இருக்கும் மூவாயிரம் வருஷம் கழித்து இருக்குமா இந்த இடம் வந்து கடலாக கூட மாறி இருக்கலாம் மலையாக மாறி இருக்கலாம் காடாக மாறி இருக்கலாம் இப்படியெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுவாரான் அப்படி தியானம் பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உடனே ஓடிப்பிடுமா புத்தர் என்ன பண்ணார் அவருக்கு ஒரு கண்டிஷன் சொன்னாங்க எப்போ இவர் வந்து மூப்பு மரணம் பிணி இந்த மூணையும் பார்க்குறாரு அப்போ சாமியார் போயிடுவாங்க அதனால் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அவர் பார்த்த உடனே என்ன பண்ணார் இதனுடைய தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் எல்லாத்துலையும் விலகி போயிட்டார் இந்த வயோதிகங்கிறது நம்மளால் தவிர்க்கவே முடியாது மரணத்தையும் வயோதிகத்தை தவிர்க்க முடியுமா முடியுமா இளம் வயசில் வயசு வந்தால் எப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து வயசானவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளுக்கு வயசாகிடுச்சுதான் எப்படின்னு சொல்லி பார்க்கணும் நோய் வந்து பெட்டில் படுத்துருக்கேன் இந்திரிய சோகத்தை நினச்சி பாருங்க நல்லா ஐசியூவில் படுத்துருங்க உங்களுக்கு பிடிச்ச திருப்பதி லட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கேன்னு கொடுத்தா சாப்பிட்டு முடியுமா நம்மளுக்கே உடம்பு உடம்பு முடியாமல் இருக்கும்போது எதவாவது அனுபவிக்க முடியாதுனு பார்க்கணும் இப்படிலாம் ஆனால் என்ன பண்ணுறது வயசாகத்தையும் கட்டாயம் வயசாக நடக்க முடியாமல் மூட்டு வலி கைகால் இடுப்பு வலி எல்லாம் வரும் அப்போ எப்படி இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நாம் எல்லாத்துலேயும் அளவோடு இருப்போம் லிமிட்டோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி பிறப்பு இறப்பு மூப்பு பினி இதை வந்து யோசித்து பார்த்து மீண்டும் மீண்டும் இதனால் வரக்கூடிய தோஷங்களை யோசித்து பார்த்து அதிலிருந்து விடுபடணும்னு சொல்கிறார் தாய்மானவர் படிக்கிறாரே நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயக்கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீரை உண்பதும் உறங்குவதும் ஆக முடியுங்கிறார் தான் ரொம்ப நாள் இருந்தாச்சு இன்னும் நிறையா நாள் இருக்கணும் இளமையோடு இருக்கணும் காயக்கல்ப சாப்பிட்டு அப்படி யாராவது இருந்திருக்காங்களா ராமர் உடம்பு இருக்கா கிருஷ்ணர் உடம்பு இருக்கா திருமன் திருமூலர் உடம்பு இருக்கா எத் காயங்கள் பண்ண முட்டிக்கும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே முடியாது அதெல்லாம் போய் தான் ஆகணும் இதெல்லாம் சிந்திப்பது ஒரு பண்பு அப்படிங்கிறார் பிறகு இதிலிருந்து விடுபடுவதற்கு இன்னொன்று சொல்கிறாரு பற்றற்று இருத்தல் அது பதிமூணாவது பண்பு எதில் பற்றற்று இருக்குது மனைவி மக்கள் வீடு செல்வம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இதனாலிருந்து பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் இதனுடைய அர்த்தம் வந்து அவங்ககிட்ட விலகி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை அவங்களோட சேர்ந்து வாழ்ந்ததே ஆகணும் பற்றுலாமல் இருக்கணும்னா எல்லாம் ஓடி காட்டுக்கு போயிடணும்னு அர்த்தம் கிடையாது எல்லோரும் கூடயும் இருக்கணும் எப்பயும் போல நடக்கணும் ஆள் மனசில் பற்றிருக்க கூடாது எ முன்னாடி இருந்தவங்க இருந்தாங்க போயிட்டாங்க இப்போ நம்மளும் போயிடுவோம் அந்த குழந்தைங்க இருக்க போகுது பிறகு அதுகளும் போக இதெல்லாம் அவங்களோட தான் வாழணும் வாழ்ந்தாலும் இருக்கணும் பற்று வருவதற்கு முக்கியமான காரணம் பாதுகாப்பின்மை நம்மளை அவங்கலாம் காப்பாற்றுவாங்க இவங்க இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு உண்மையான பாதுகாப்பு யார் தெரியுமா கடவுளும் தர்மமும் தான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்ங்கிறார் தர்மப்படி வாழ்ந்தால் சில பேருக்கு குழந்தைய வளர்க்குறாங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க எங்கேயோ ஃபாரின்ல போய் எல்லோரும் இருப்பாங்க தனியாக இருப்பாங்க ஆனால் தர்மமாக வாழ்ந்து கடவுள் பக்தியோடு வந்து யாராவத்தர் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் குழந்தைங்க எங்கே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க அவங்கள இல்லை ஒரு ஆசிரமத்தில் போய் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ இந்த தர்மப்படி வாழ்வதும் கடவுள் உண்மையான பாதுகாப்பு கடவுளுக்கு மேலே சக்தி உள்ளவர் கிடையாது இவங்களே நம்மளை பாதுகாப்பாங்க இந்த செல்வந்தே பாதுகாப்பு இந்த பதவிதே பாதுகாக்கும் சொல்லி எல்லாம் நம்மளை பாதுகாக்க வேணும் வேணும்னு பிடிச்சி பற்று வச்சுக்கிறோம் அந்த பற்றியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இந்த பற்று பற்று இருஞ்சுனா தர்மத்தில் மீறிடுவோம் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகத்தில் பீஷன் மேலும் துரோகம் பற்று வந்துச்சு அதனால் என்ன பண்ணுறான் உயிரோட கொழுதல் பாவம்னு ஆரம்பிச்சிட்டான் எங்கள் பற்று வந்தவுடன் நான் எது தர்மம் எது அதை குழம்பிடுவேன் ஒரு நீதிபதியே வந்து நிறையா பேருக்கு தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாரான் அதே குற்றத்தை செஞ்சு மகன் வந்து உட்காடுறான் நிற்கிறான் கூண்டில் அப்போ என்ன பண்ணுறாரு இவர் ஒரு மனுஷனுக்கு தூக்குத்தண்டனை கொடுத்தா அவன் திருந்துறது வழி இல்லைன்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன் அங்கே மகன் பற்று வந்தால் நாம் தர்மமாக நடக்கிறதுலேருந்து பிஷகு சில இடங்கள்ல அதனால் என்ன பண்ணுவான் பற்று இல்லாமல் இருக்கணும் மனுநீதி சோழனை என்ன பண்ணான் தன்னுடைய குழந்தையே தேர்காட்டில் தேர்காட்ல இட்டுக்கொண்டான் அந்த பற்று அதுக்காக மேலே பாசம் இல்லாமல் இல்லை அன்பு இல்லாமல் இல்லை அது இதுதான் உண்மையான பற்று பற்று இல்லாமல் இருக்கிறது எல்லாம் வளர்க்குற அவன் தான் வாரிசு தர்மம்னு வரும்பொழுது அந்த பற்றின்மை இருந்ததுனால தர்மத்தை அவன் காப்பாற்றினாங்கிற சில பேருக்கு பதவியை விடவே முடியாது பதவியில் பார்த்தா அப்படி ஒரு ஆசை சிலதற்கு சங்கத்திலலாம் சில இதில் பார்த்தீங்கன்னா பதவி நியமனம் பண்ணுவாங்க ஒரு இடத்துல நியமனம் பண்ணிட்டாங்க இவர் வேணும் ஒரு பேர் கேட்பாங்க அடுத்து யாராவது அவரோட போட்டி ஓட விரும்பிடலான்னு சொல்லி கேட்பேன் யாரும் போட்டி ஓடமாட்டேன் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டார் ஒருத்தர் நான் அவருக்கு போட்டியாக நிற்கிறேன்னாரு அந்த முதல்ல தேர்ந்தெடு அவர் எந்திரிச்சு அவருக்கே கொடுத்துருங்கன்னு எதிர்த்து உட்காந்துட்டார் பாருங்கள் எப்படி யாராவது எங்கேயா பதவி சொல்லுவாங்களா அவருக்கே கொடுத்துருங்க ஏன்னா பதவியில் பற்றில்லை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பற்றில்லாமல் இருந்து பழக வேண்டும் இது பதிமூணு பதினாலு அனபிஷ் வங்கக மமகாரமின்மை எதையும் என்னுடையது என்று எண்ணாமல் இருத்தல் உறவுகளும் உடைமைகளும் என்னுடையதுன்னு நினைக்கிறோம் நாம் ஒன்று நாம் அதை விட்டு போயிடுவோம் இல்லாட்டி நம்மளை விட்டு அது போயிடும் இருக்கா இல்லைங்களா அதனால் எந்த பொருளும் கடவுளுடையது நம்மளுடையது கிடையாது என்னுடையது என்னுடையது அகங்காரங்கிறது நான் செய்கிறேங்கிறது என்னுடையதுங்கிறது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் நான்குன்னு சொல்கிறது என்னுடையதுன்னு சொல்கிறது ரெண்டையும் போக்கி ஆகணும் இது அனபிஷ் வங்கக ஒரு டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறார் பெரிய டாக்டர் அதில் பெரிய நிபுணர் அவர் அவர் யாரை வேண்டாலும் ஆப்ரேஷன் பண்ணுவார் தன்னுடைய குழந்தையோ தன்னுடைய மகள ஆப்ரேஷன் பண்ண முடியுமா ஒரு சீரியஸான கண்டிஷன் அவரால் முடியவே முடியாது இன்னொரு டாக்டர் ஆப்ரேஷன் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா அங்கே என்னாச்சு அங்கே பற்று வந்துடுச்சு அங்கே அது பற்றுக்கு சொல்கிறது அப்போ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் என்னென்னு சொன்னிங்கன்னா இப்போ என்னுடைய மகள் நமகாரத்துக்கு சொல்ல என்னுடைய மகள்னவொன்று அந்த செயலை செய்ய முடியலை அதனால் இதில் இருந்து நாம் விடுபட வேண்டும் நம்ம இந்த காரே இருக்குது நம்ம கார் இருக்குது போகிறோம் காரில் போகிறோம் ஒரு நூறு வண்டி இடிச்சிருது ஒரு பெரிய ரகலையே நடக்கும் வாடகைக்காரர் வீடிச்சா அமைதியாக நம்ம மாட்டுக்கு அதே டேமேஜ் ஆயிருக்கு ஏன்னா என்னுடைய இது இல்லை இருக்கிற நம்மளுடைய இதா யோசிச்சு பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார் வீட்டில் ஆங்கிட்ட ஆணி அடிக்கிறான் அந்த வீட்டில் பண்ணுறான் முன்னாடியே குப்பையை கூட்டுறாங்க அப்படி டெய்லி புலம்பிக்கிட்டே இருந்தார் பிறகு புலம்பலை என்னப்பா வீடை என்னாச்சு பிரச்சனை தீர்ந்து வச்சார் இல்லை சாமி அது அப்படியாது இருக்குது பிறகு வீட வித்துட்டே இல்லை அப்படின் அதே இவர் வீடுங்கும்போது பிரச்சனை இவர் வீடிலும் பிரச்சனை இல்லை என்னுடையதை நம்ம நினச்சோம்னா பிரச்சனை மமகாரமின்மை பிறகு சமபாவனையுடன் இருத்தல் பதினஞ்சு விரும்பியது விரும்பாதது வேண்டியது வேண்டாதது எல்லாத்துலேயும் சமபாவனையில் இருக்கணும் சுற்றி உள்ள சூழ்நிலை நம்ம கையில் கிடையாது அது வந்துதே ஆகும் இதுக்கெல்லாம் நாம் அதுக்காக கடவுளை பயன்படுத்தணும் நோய் வந்தால் கூட சில அந்த காலத்தில் பெரிய நோய் எந்த நோயும் தெரியுமோ அம்மை நோய்தான் அப்போ எல்லாம் கேன்சரு இந்த டிவியெலாம் தெரியாது அது வந்திருக்கே தெரியாது அப்படியே இறந்துருக்கிடுவாங்க பெரிய நோயின்னால் வெளியே தெரியுது அம்மா நோய்தான் என்ன சொல்லுவாங்க மாரியாத்தா வந்துட்டான்ருவாங்க சின்னம்மை பெரியம்மை இந்த அம்மாக்கட்டு எல்லாத்துக்கும் மாரியாத்தா அதுக்கு மருந்தாக மாரியாத்தா மருந்து தான் ஏன்னா அப்படியெல்லாம் வேப்பில அது உண்மையான மருந்து அப்போ என்னென்னு சொன்னிங்கன்னா பொதுவாக ஒரு நோய் வந்ததை கூட கடவுள் கொடுத்ததுன்னு நினைக்கிறோம் இப்படி நினச்சி எது லாபமோ கடவுளுக்கு கொடுத்து நஷ்டமோ இன்றைக்கி கொடுத்துருக்காரு ஏதோ காரணத்தினால பண்ணியிருப்பார் இப்படி எல்லாவற்றையும் கடவுள் பாவனையோடு இருக்க சம இருக்க முடியும் ஒரு கப்பல் வியாபாரி ஒருத்தர் பெரிய வியாபாரி ஒரு மீட்டிங்கில் இருந்தாரான் அவரத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு அவருடைய பீயை வந்து முன் முன்னுற்றுருக்கார் எல்லாம் என்ன சொன்னா அந்த கடவுளுக்கு நன்றினாரான் பிறகு கொஞ்சம் நேரங்கள் திருப்பி வந்து எதோ சொன்னானா ஒரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங் நடக்குது கடவுளுக்கு நன்றினாரான் என்னன்னு சொல்லி கேட்டால் இவர் எல்லாத்தையும் பொருளெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கப்பலில் அனுப்பிச்சிருக்காரு புயல் வந்து கப்பல் கவுதுறது மாதிரி இருக்குது கப்பல் கவுந்துரும் அந்த மாதிரி சூழல் வந்துருச்சுன்னு சொல்கிறான் சரி கடவுள் வந்து நம்மளுக்கு பிரதேசம் கொடுத்துருக்காரு அப்போ மனசு அமைதியாக இருந்துச்சான் இப்போ இந்த சூழ்நிலை எனக்கு மனசு அமைதியாக சமபாவனையோடு வச்சுருக்க கொடுத்துருக்காரு அந்த கடவுளுக்கு நன்றினு சொன்னேன் அப்படின்னாரான் பிறகு ரெண்டாவது இதுக்கு நன்றி சொன்னீங்க கடவுள் தப்பிச்சிருச்சு திருப்பி புயல்லேருந்து அதை வந்து சொன்னார் அப்போயும் மனது குதூகலாம் இடையில அமைதியாக இருந்துச்சா அந்த கடவுளுக்கு நன்றின்னு இப்படி எது வந்தாலும் சமபாவனையுடன் இருத்து பழகுவது ஒரு பண்பு பிறகு கடவுள் சம்பந்தப்பட்ட நற்பண்புகள் என்னென்னா உலகத்தில் அதாவது அனஞ்ச பக்தி உலகத்தில் வாழலாம் எல்லாம் வாழலாம் குடும்பத்தோட இருக்க எல்லாம் இருக்கலாம் ஆனால் குறிக்கோள் பகவான் என்ற லட்சியத்தோடு இருப்பது எல்லாம் இருந்தாலும் கடவுள் மீது பிறளாத பக்தி அவரே இறுதி லட்சியம் சொல்லி அவர் மேலே பக்தியோடு எல்லா காரியம் செய்வது ஒரு பண்பு இந்த கடவுள் பக்தி என்ன பண்ணும்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போயும் பக்க பலமாக இருக்கும் பிறகு மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் கொட்டி தீர்ப்பதற்கு வடிகால் அவர் தான் கடவுள் தான் நீங்கள் மற்றாள்கிட்ட சொன்னா அவர் வீட்டில் எவ்வளோ கஷ்டமான எல்லார்டும் பரப்பிடுவாங்க கடவுள்கிட்ட சொன்னால் யார்ட்டையும் சொல்ல மாட்டார் துணிச்சலாக நம்ம உணசல் நல்லதற்கோ கொட்டி தீர்த்துடலாம் அதனால் பகவானே கஜின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிறளாத பக்தி பண்ணுவது ஒரு பண்பு நான் இதர்கள் இந்த பண்பை எப்படி வளர்க்கணும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதையெல்லாம் படைச்சி அந்த பக்தி வளர்ந்துடும் இது ஒரு பக்தி அனஞ்ச பக்தி பிறகு இன்னொரு பண்பு தனித்திருத்தல் தனித்திரு விழித்திரு பசித்திருங்கிறார் தனித்து இருக்கணும் கொஞ்சம் பழகி பழகணும் வயசான காலத்தில் வீட்டில் நம்மளை எல்லாருமே தனியாக விட்டுருவாங்க பேசுன்னு அந்த பெருசு நம்மளை அரு அருன்னு அறுக்குன்னு போயிடுவான் பேரன் சின்ன வயசில் வந்து ஒட்டி விளாடுவான் கொஞ்சம் வாலிவை போகிற வந்துச்சின்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட வரமாட்டான் சும்மா வந்து ரெண்டு வாரத்தை பேசிட்டு போயிடுவான் எல்லாருமே வரமாட்டாங்க தனியாக விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நாம் தனியாக இருந்து பழகிடணும் முடியாதுங்களா தனியாக இருந்தால் எப்படி இருக்கணும் என்ன சொல்கிறாரு விழித்து இருக்கணும் தூங்கும் போதும் தனியாகத்தான் இருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க தனியாக இருக்கிற முளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தனியாக இருக்கணும் தூங்காமல் இருக்கணும் என்ன பண்ணும் கொஞ்சமாக பசி இருக்கணும் நல்லா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் இது பொதுவாக பசித்தரு தனித்தரு விழித்தரும்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில் என்ன சொல்வாங்கன்னா உனது லட்சியத்தில் வெளித்தறி ஞான பசியுடன் இரு ஆத்மா தனியாகத்தான் இருக்குங்கிற புத்தியோடு இரு இது வேதாந்தத்தில் தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொல்கிறது அதனால் தனித்திருந்து கொஞ்சம் பழகணுங்கிறார் பிறகு மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை மக்கள் கூட்டத்தில் என்ன விவகாரம் உலக விவகாரம் பணம் பதவி இதை பேசிக்கிட்டு இருக்கவங்ககிட்டே அதிகமாக இல்லாமல் இந்த வேதாந்த விஷயம் ஆன்மீக விஷயங்கள் நல்லவங்களோட இருக்கிறதும் மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை அதாவது உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் இருக்கிறது பிடிக்காது நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் இப்போ சாமிகள்லாம் நிறையா இருக்கிற மடங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா வீட்டில் போய் இருக்க ஒரு நாள் ரெண்டு இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்களால் இருக்க முடியாது ஏன்னா அந்த சச்சங்கத்தில் பழகிறது அப்படியும் பழகனங்கிறார் இப்படி மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை அதாவது தனியாகவும் இருக்கணும் சில நேரங்கள் எப்படின்னா தனியாக இருந்து பழகிடுவான் கூட்டத்தில் இருந்து பழகிடுவான் தனியாக இருக்க முடியாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இந்த பண்புகளை முடிக்கிறேன் அதாவது இந்த களக்குத்தாடி இருக்கான் பார்த்திங்களா களக்குத்தாடி வந்து எல்லாம் ஏறுவான் ஒரு வளையத்துக்குள்ளே சின்ன வளையத்துல உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு வருவான் அவன் என்னன்னா ஒரு திருடம் பார்த்தானான் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு போனால் அந்த வீட்டு ஜன்னல் இவ்வளோதான் இருக்குது உள்ள நுழைய வச்சு கதவை திறந்தால் வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க திருடியெல்லாம் பிளான் பண்ணி நான் தூக்கிட்டு போயிட்டா அவனை உனக்கு நிறையா பணம் தர்றேன் இந்த ஜன்னல் வழியை நுழைஞ்சி அந்த கதவை திறந்து விடுன்னு கேட்டானான் இவன் போயிருக்கான் நைட்டில் போய் ஏறணும் உள்ளே நுழைஞ்சு பார்த்துன்னு நுழைய முடியலை என்னடா அங்கே இதை விட சின்னதாக அந்த வளையை அதில் நுழைஞ்சிட்டு அதில் நுழைய முடியலேன்னு கேட்டானா இப்போ ஒரே வழி ஒரு பத்து ரூபரை கூப்பிட்டுவாங்க ட்ரம் அடிக்க சொல்லுங்கள் கைதட்ட சொல்லுங்க நுழைஞ்சிடுவேன் இது எப்படி இருக்குது அவனுக்கு கூட்டமாக இருந்தால் காரியமாக தனியார்ன முடியாது அப்போ நாம் வந்து அங்கேயும் இருக்கப்பழகணும் இங்கேயும் இருக்கப்பழகணும் இது ரெண்டும் முக்கியமான பண்பு பிறகு ரெண்டு வேதாந்த விஷயம் தத்துவ ஞானத்தின் பலனை சிந்தித்தல் இது ஒரு பண்பு எல்லா துயரத்திலிருந்தும் விடுபடுவது ஞானமே ஞானம் பகவான் சொல்கிறார்ல முதல் ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்வார் முத பதினோராவது ஸ்லோகத்தில் எல்லா துயரத்துக்கும் காரணம் அஞ்ஞானம் துயரத்துலேருந்து விடுபடுவதற்கு வழி ஞானம் அப்போ ஞானம் வந்தால் எல்லா துயரத்திலிருந்து விடுபட முடியும் ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு பலன்களை சிந்திப்பது ஒரு பண்பு அந்த பலன்களை சிந்தித்து அந்த விஷயத்தில் ஈடுபடுவது இனி ஒரு பண்பு அதில் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் முதல்ல முகவர்கள் சொல்லிட்டேன் இதெல்லாம் மொத்த இருபது பண்புகளை சொல்லி இதை ஞானம் என்ற தலைப்பில் பகவான் நிறைவு செய்கின்றார் அடுத்தது இருபது பண்பை பார்த்தாச்சு மூணு வார்த்தை பார்த்துருக்கோம் இன்னும் மூணு வார்த்தை இருக்குது ஞேயம் பிரகிருதி புருஷன் இதை சுருக்கமாக சொல்கிறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா பிரகிருதி புருஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ரா பரவாயில்ல நேயம் சொன்னால் அறியப்பட வேண்டியது அதுவும் சேத்ரக்யன் தான் சேத்ரஜனும் சேத்ரக்யன் என்னது ஆத்ம தத்துவம் அந்த பிரம்ம தத்துவம் இது தான் உண்மையிலேயே அறியப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஞேயம் அறிவதற்கு அருகதையாக இருப்பது இந்த தத்துவம் நேயம் அறியப்பட வேண்டியது மற்ற விஷயம் உலகத்தில் என்ன வேணாலும் அறியலாம் அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பிரம்மத்தை ஆத்மாவை அறிந்தால் அது மட்டும் மாறாதது இந்த நேயம் என்ற தலைப்பில் இந்த கேத்ரக்னியனுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சில பண்புகள்லாம் சொல்கிறாரு அதுக்கு தோற்றம் இல்லை முடிவில்லை இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லாமல் போகிறது பொறுப்பொருள்கள் அப்படி அது இருப்பதில்லை இருப்பது இல்லாதது இரண்டிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம்னு சொல்லி அதெல்லாம் நிறைய சொல்கிறாரு நேயத்துக்கு உருவமுடையதாக இருப்பது உருவமற்றதாக இருப்பது இப்படி நேயம் என்ற தலைப்பில் அதெல்லாம் சொல்கிறாரு பிறகு பிரகிருதி புருஷன் புருஷன்னா அந்த கணவன்கிற அர்த்தம் கிடையாது புருஷன்னா வந்து சேத்ரக்யன்தான் தனிப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறத சேத்ரக்யங்கிறோம் இந்த அகில அண்டசராசத்திற்குள் உயிர் தத்துவத்துக்கு பேர் புருஷ தத்துவம்னு பேர் இந்த அகில அண்டசராசரம் உற்பத்தியாவதற்கு மூல காரணமாக இருந்த தத்துவத்துக்கு பேர் பிரகிருதின்னு பேர் அது கேத்திரம் க்ஷேத்திரத்துக்கு பேர் என்ன வருது பிரகிருதி ஜட தத்துவம் மாயா தத்துவம்னு சொல்லுவாங்க அதில் வெளிப்படுகிற தத்துவம் அதிலிருந்து உணர்வு தத்துவமாக இருக்கிறது புருஷ தத்துவம் அப்போ புருஷங்கிற தத்துவமும் ஞேயங்கிற தத்துவமும் கேத்திரக்கிற தத்துவம் ஒன்று சேத்திரம் பிரகிருதி டோட்டலாக எடுத்தால் பிரகிருதி இந்த உடம்பு மட்டும் எடுத்தால் க்ஷேத்திரம் இதுவும் தோன்றி இருந்து மறையும் அதுவும் தோன்றி இருந்து மறையும் புரியுதா உங்களுக்கு இதுக்கு விளக்கமெல்லாம் நம்ம ஸ்லோகத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடலாம் இப்போ ஆறு சொல் பார்த்தாச்சு என்னென்ன பார்த்துருக்கோம் கேத்திரம் சேத்ரஜன் ஞானம் ஞேயம் பிரகிருதி புருஷன் இதில் சேத்ரமும் பிரகிருதியும் ஒரே தத்துவம்தான் சேத்ரஜனும் ஞேயமும் புருஷனும் ஒரே தத்துவம் என்பது இதை அடைவதற்கு இந்த இரண்டு தத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதற்குண்டான சாதனைகளாக இருபது பண்புகளை சொல்லி அவர் நிறைவு செய்தார் பிறகு பலன் என்னன்னு சொன்னால் இந்த கேத்திரஜன் இதனுடைய பலன் மீண்டும் பிறவாமல் இருக்கக்கூடியது மீண்டும் பிறவா தன்மை இதனுடைய பலன் துன்பத்திலிருந்து விடுபடுதல் தற்கொலை பண்ணிக்கிற மாட்டான்னா பொதுவாக இவை மட்டும் மீண்டும் இறந்தால் பிறக்கிறது கிடையாது ஒரு பானை பிள்ளைவன் செய்கிறான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உடஞ்சி போகுது திருப்பி சொல்லி இன்னொரு பானை செய்யலாம் இப்படி எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம் சுட்டாச்சுன்னா செய்ய முடியுமா செய்ய முடியாது அது மாதிரி இந்த ஞானம் என்ற தீயில சுடுறது வரைக்கும் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருப்போம் சுட்டாச்சுனா மீண்டும் பிறவா நிலையை அடைஞ்சிரும் இப்போ சொன்ன தத்துவத்தை புரிஞ்சு உள்ளே போயாச்சுன்னா பிறவா நிலைங்கிறது கிடைக்கும் ராமகிருஷ்ணர் சொல்வார் வருத்த விதை போலையும் பார் ஒரு விதை வருத்த விதைக்கும் வறுக்காத விதைக்கும் வித்தியாசம் தெரியாது வறுக்காத விதையை போட்டால் முளைக்கும் திருப்பி விதை வரும் பிறகு முளைக்கும் திருப்பி விதை வரும் முளைக்கும் ஒரு விட வருத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவன் மட்டும் மீண்டும் முளைக்காது அது மாதிரி இவன் மீண்டும் பிறப்பதில்லை இவனுடைய உடலும் உள்ளமும் சமஷ்டி பிரபஞ்சத்துடன் கலந்துவிடும் இவன் மீண்டும் பிறவா நிலையாகிய அந்த பெருநிலையை அடைவான் இதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து இது வந்து ரொம்ப பெரிய அத்தியாயம் பெரிய அத்தியாயங்கிறத விட இதுக்கு விளக்கமாக இருக்கிறதுலே அதிகமாக இந்த அத்தியாயத்துக்கிட்ட விளக்கம் சொல்லியிருக்காங்க குருபுரானந்த சாமி முப்பத்தி மணி நேரம் அந்த ஒரு அத்தியாயத்துக்கு பேசியிருக்கிறார் இந்த இருபது பண்புகளை மட்டும் பத்து மணி நேரம் பேசியிருக்கார் ஓங்காரந்த சுவாமிகள் எப்போயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது இதை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆறு வார்த்தைகள் உண்டான விளக்கம் பிறகு இதனுடைய பலன் இதையெல்லாம் சொல்லி சுருக்கமாக முடிச்சிருக்காரு இந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த இருபது பண்புகளவே கர்மயோகம் பக்தி யோகம் சொல்லி சுருக்கமாகவும் சொல்லி இதில் கடைசியில் நிறைவு பண்ணுறாரு இது இந்த அத்தியாயத்தினுடைய முழு சாரம் இதோடு இதை நிறைவு செய்வோமாக ஓம் தச்சத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண உதட்சதே பூர்ணஷிய பூர்ண மாதாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓ மாதிகுருநாதீ கி ஜாய்